நமோ பகவதே ஸ்ரீரமணாய நினைவில் நிறைந்தவை ஸ்ரீமதி டி ஆர் கனக்கம்மாள் ஸ்ரீரமணாசிரமம் திருவண்ணாமலை பதிப்பு நான்காவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிப்புரை ஸ்ரீரமண பகவானின் அருட்சந்நிதானத்தில் தலைத்த பக்தர்கள் யாவரும் பெரும் பாக்யசாலிகள் அந்த அருள்நறிவான அமுதக் கடலில் மூழ்கி பக்தி பிரவாகத்தின் ஆனந்தத்தில் திக்குமுக்காடிய ஞானச் செல்வர்கள் போற்றுதற்குரியவர்கள் நமது வணக்கத்திற்குரியவர்கள் இச்சீரிய ரமண பக்தர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்னும் சிறந்த நோக்குடன் தங்களது ரமண நினைவுகளை பிற அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள முன்வந்ததே ஸ்ரீ ரமண திருவருள்தான் அத்தகைய அன்பர்களின் நினைவு பொக்கிஷங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக புத்தக வடிவம் கொடுக்கப்பட்டு ஆசிரம வெளியீடுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரமண நினைவுகள் தொடரில் ஸ்ரீமதி கனக்கம்மாள் அவர்களின் நினைவில் நிறைந்தவை ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது முது பெரும் ரமண பக்தர்களுள் மிக இளையவளா இளையவரான இவரது ரமண நினைவுகள் பசுமையானவை ஸ்ரீ பகவானைப் பற்றி இவர் பேசத் தொடங்கினால் அன்னாரது அருள் வடிவையே கேட்போர் முன் கொண்டு நிறுத்திவிடும் வல்லமை வாய்ந்தது இவரது ரமண பக்தியின் நினைவு இரண்டாம் பதிப்பில் இந்நூல் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு முதல் பாகத்தில் அண்ணாமலை தோன்றிய வரலாறு அருணாச்சலேஸ்வரர் கோயில் வரலாறு மற்றதன் சிறப்புகள் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன இரண்டாவது பாகத்தில் ஆசிரியர் திருவண்ணாமலைக்கு நிரந்தரமாக வந்தது குறித்தும் ஸ்ரீ பகவான் சந்நிதியில் அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் குறித்தும் காஞ்சி பரமாச்சாரியாலுடன் அவரது தொடர்பு குறித்தும் சித்தரிக்கப்பட்டுள்ளன மூன்றாம் பாகத்தில் ஸ்ரீ பகவான் சந்நிதியில் நிகழ்ந்த விளக்கப்பட்டுள்ளன இந்நூலின் முதற் பதிப்பில் தொகுத்து அளிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ முருகனாரை பற்றிய விரிவான சம்பவங்களை இவரது ஸ்ரீ முருகனார் என்ற நூலில் காணலாம் நூத்தி முப்பத் முப்பதாவது ஜெயந்தி தினமான ஒன்று ஒன்னு இரண்டாயிரத்தி அன்று காலை ஒன்பது மணிக்கு தரிசனத்திற்காக ஆசிரமம் வந்து ஸ்ரீ பகவானது சந்நிதியை தரிசித்தவாறே அடுத்த கணமே அவருடன் ஐக்கியமாகிவிட்டார் கனக்கம்மாள் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை பகவான் மற்றும் அவரது உபதேசங்களை பற்றி அயராது அரும் சுவையுடன் பக்தர்களுக்கு விளக்கி வந்த ஸ்ரீமதி கனகம்மாள் இந்நூலின் முதல் பதிப்பிற்கு பிறகு இவர் பக்தர்களுடன் பகிர்ந்து கொண்ட மேலும் சில நினைவு தொகுப்புகளை இம்மூன்றாம் பதிப்பில் சேர்த்து இப்பதிப்பு விரிவாக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ பகவான் ஒரு ஸ்பட்டிகம் போன்றவர் தூய்மையே உருவானவர் ஆயினும் பல வடிவங்களையும் நிறங்களையும் எப்படி தானாக பிரதிபலிக்குமோ அப்படியே அன்பழகர் அன்பர்களின் அருகாமையினால் ஸ்ரீ பகவானும் பல சீரிய அழகிய வழிகளில் பல தோற்றங்களாகப் பரிணமிக்கின்றார் அந்தப் பேரொழித் தோற்றங்களை பேரழகை சுவை குன்றாது ஸ்ரீமதி கனக்கம்மாள் அவர்கள் தன் ஆடம்பரமற்ற எளிய எழுத்துப் பணியினால் நம் கண்முன் கொணர்ந்து நம்மை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடித்து விடுகிறார் மேலும் இவரது மற்ற படைப்புக்களான ஸ்ரீ முருகனார் ஸ்ரீரமண உபதேச நூண்மாலை உரை மற்றும் அனுவாத நூன்மாலை உரை ஆகியன ஆன்மீக நாட்டம் கொண்ட அனைவருக்கும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்கின்றன வேசு ரமணன் பதிப்பாளர் ஸ்ரீ ரமணாசிவம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து அருணை தினம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயர் நூல் வரலாறு அண்ணாமலை சாரலில் கொலுவீற்றிருந்த ஸ்ரீ ரமண பகவானின் திருச்சநிதி ஒப்புயர்வற்றது அங்கு நடந்த பல சம்பவங்கள் பொருள் நிறைந்தவை அவற்றின் உட்கருத்தின் தெளிந்த தத்துவத்தை நாம் வேறெந்த நூல்களிலும் படித்து தெரிந்து கொள்ள முடியாது அவை யாவும் அனுபவ ரூபமான பிரமாணங்கள் நூல்களினால் உணர்த்த முடியாத மெய் உணர்வை கேட்பவரின் உள்ளத்தில் பதித்து நிறுத்தக்கூடிய பரா வாக்குகள் ஊன்றி கேட்போரின் உள்ளத்தில் இவை என்றும் மாறா பசுமையுடன் நிற்கக்கூடியவை நினைக்கும் தோறும் நினைவில்லாம் ரமணமயமாக்கும் நிதி குவியல்கள் ஆர்வமுடன் அன்பர் கேட்கும் கேள்விகளுக்கு நமது தமது அனுபவத்தையே விடையாக எடுத்து கூறி அவர்களது இயல்பான உண்மை நிலையினை தனக்குத்தானே உணரச் செய்யக்கூடிய உத்தமோத்தம போதகர் பகவான் இது பகவானுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு இந்த ஞான மாதா வழங்கிய பல அரிய பெரிய உபதேச உண்மைகளை பிற்கால சந்ததிகளுக்கு அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் எழுதி வைத்த சீரிய அடியாறுகளுக்கு நாம் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அபூர்வமான சம்பவங்களை அவை நிகழ்ந்த அன்றோடு மறைந்து போக விடாமல் நமக்கெல்லாம் பகிந்து அழித்து அளித்த முதுபெரும் பக்தர்களுள் முனகால வெங்கட்ராமையா தேவராஜ முதலியா சூரி நாகம்மா ரமணானந்த ஸ்வர்ணகிரி பால் பிரெண்டன் மாரிஸ் ரெட்மன் மற்றும் பலரும் அடங்குவர் இவர்கள் எழுதி வைத்த நூல்கள் ஞான தமது நினைவின் குறிப்புகளை தெள்ளிய நீரோட்டம் போல எழுதி படிப்பவரின் உள்ளத்தை குளிரச் செய்திருக்கின்றனர் சம்பவங்களை வாசகர்களை அந்த காலக்கட்டத்திற்கே இட்டுச் செல்லும் ஆற்றலுடன் அவை மிளிர்கின்றன இவற்றையெல்லாம் படித்து ரசித்த உங்களுக்கு நான் எழுதும் எனது நினைவு ரசிக்குமோ என்ற ஐயப்பாடு என்னுள் எழுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நான் ரமணாசிரமம் வந்து தங்களானேன் அப்போது பகவான் சந்நிதியில் நடக்கும் சம்பவங்களை தமது குறிப்புகளில் சேகரித்து மேலே குறிப்பிட்ட அன்பர்கள் எழுதி வந்தார்கள் நான் வந்த பிறகு நடந்த பல சம்பவங்கள் கூட இவர்கள் எழுதிய ஏற்றில் பதிவாகியிருக்கின்றன ஆனால் அவற்றை நான் இந்த நூலில் சேர்க்கவில்லை எனக்கு முன் எழுதியவர்களெல்லாம் சன்னிதியில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அப்போதைக்கப்போது குறிப்பிடுத்துக் கொண்டவர்கள் நான் அந்த நிகழ்ச்சிகளை கண்ணாரக் கண்டு காதார கேட்டு மனமாற நினைந்து மகிழ்ந்தவள் மட்டுமே எந்த குறிப்பும் எடுத்துக் காரணம் நூலாக எழுத என்ற எழுச்சி இல்லாமையே எதிலும் கடைசியாக இருக்கும் நான் எழுதுவதிலும் கடைசியாகவே இருக்கிறேன் எனக்கு முன் எழுதியவர்கள் எனக்காகவே சிலவற்றை எழுதாமல் விட்டு வைத்தனர் போலும் அவற்றைத்தான் இங்கு எழுதி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் என் நினைவில் இருப்பவை பிறருக்கு தெரிய வழியில்லை அவை என் மனத்தளவில் விட்டவை அவற்றை வெளியில் கொண்டு வந்த நிகழ்ச்சியும் சுவையானதே ஒரு சமயம் பகவான் அருளிய ஸ்ரீ ரமண நூல்திரட்டுக்கு பொருள் கூறிக்கொண்டிருந்தேன் அத்தருணத்தில் அவ்வப்போது பாடலுக்கு இடையில் பொருளுக்கு ஏற்றவாறு பகவான் ரமண மகர்ஷிகளின் சந்நிதியில் நடந்த சில சம்பவங்களை எடுத்துச் சொல்லி வந்தேன் அவற்றை உவகையுடன் கேட்டு மகிழ்ந்த ஸ்ரீ குஞ்சு சுவாமிகளும் ஸ்ரீ கணேசனும் ஸ்ரீமதி அனுராதாவும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எழுதி தர வேண்டுமென்று ஆர்வமுடன் கேட்டனர் அதற்கு நான் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார்களேன் நான் எழுதுவது எதற்கு என்றேன் அதற்கு அவர்கள் நீங்கள் கூறிய எதுவும் அவர்கள் எழுதியது காணோமே அப்படி இருந்தாலும் பரவாயில்லை எழுதுங்கள் அவை பல பேருக்கு உபயோகமாகும் என்று வற்புறுத்தி வந்தார்கள் இதுவும் பகவான் கட்டளை என்றே நினைத்து எழுத முயன்றேன் எந்த விஷயத்தையும் குறிப்பிடுத்து எழுத வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத என்னைக் கொண்டு பகவான் இந்த நினைவின் தொகுப்பை எழுத வைத்தது விந்தையிலும் விந்தையே ஸ்ரீ பகவானின் அருட்சக்தியினால் நினைக்கும் தோறும் புதுமைப் நின்று விளங்கிய உள்ளத்தின் உணர்வுகளே இந்த குறிப்புகள் இவற்றை எழுதும்போது அவை என்னை அந்த காலகட்டத்திற்கே இட்டுச் சென்றுவிட்டன கால தேசங்கள் நினைவின் தொடர்ச்சிதானே பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையே நடந்த இனிய சம்பவங்களை எப்போதும் பழைய அடியாறுகளின் மூலம் கேட்டு மகிழ்வதில் மாலா காதல் கொண்டவர் கணேசன் நிகழ்ச்சிகளை கேட்கும்போது தன்னை மறந்து அவற்றுடன் ஒன்றுவிடும் ரசிகர் இவரது அயரா உழைப்பின் பயனே ரமண நினைவுகளின் தொகுப்புகளாகும் இறை அருளின் ஈர்ப்பினால் நினைவில் நிறைந்த இந்த நினைவு மதர்களை ரமண பகவான் திருவடிக்கே சாற்றி பணிகின்றேன் டி ஆர் கனக்கம்மாள் ஸ்ரீ ரமணாசிரமம் பொருள் அடக்கம் பதிப்புரை நூல் வரலாறு பாகம் ஒண்ணு அருணாச்சலமும் அதன் மகிமையும் ரெண்டு அண்ணாமலையும் அருணை மாமுனிவரும் மூன்று அண்ணாமலையார் திருக்கோயில் சிறப்பு நாலு அண்ணல் ரமணர் ஐந்து ரமணர் யார் பாகம் ரெண்டு ஒன்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயர் ரெண்டு ராதாகிருஷ்ணன் ராதா மூன்று எனது ஆசிரம வேட்கை நாலு அண்ணாமலை ஸ்திரவாசம் அஞ்சு நயனதீக்ஷை ஆறு முந்திரி பருப்பு ஏழு தந்தியின் செய்தி எட்டு எழுந்திரு ஒன்பது காஞ்சி முனிவர் பத்து ஏகாந்த வாசமோ பதினொன்று இங்கேயானா என்ன அங்கேயானா என்ன பன்னெண்டு பதிரி யாத்திரை பாகம் மூணு தலைப்பு ஒன்று ரமணரின் ஹாஸ்யம் கல்லுச்சாமி நாமம் போட்டார் வந்த வேலையை பார் எதிலும் ஆத்மா சட்டம் யாருக்கு சாமிக்கு தூபம் போடு அரச மரம்தான் மின்விசிறி பூ வீணாய்ப் போகிறதே சர்வம் வாசுதேவமயம் ஜெகத் இதோ ஒரு மொட்டை வெள்ளை மயிலும் கோலமும் பாடி பெறவில்லை தூணைப்பிடி ரிஷப வாகனம் மதுரையிலிருந்து வந்தது ஏன் பக்த விஜயம் ஒன்றிலே தான் ருச்சி பிழைப்பது புஷிப்பதற்கே தேகத்தை அறியாத பெரிய ஆத்மா விவேகானந்தர்தானோ தங்க கிளி என்ன பண்ணச் போரேள் குரங்குகளின் வழிப்பறி ஆசாமி இல்லை கத்திரிக்காய் காம்பு பூர்ணத்தின் பூர்ணம் உள்ளத்தில் பதிந்தால் போதும் நம்மாழ்வார் ஆனந்தம்மாள் ஸ்ரீ முருகனார் பாகம் நாலு மகாலட்சுமி அம்மா சப்ரிஜிஸ்ட்ரார் நாராயணய்யர் சமையலறையல் பகவான் மேஜர் சாட்விக் இடைவிடாத தியானம் உமக்கும் கேட்டதா சூரன்னா இன்னும் ஒரு சட்டை தேவையா வாரணாசி சுப்புலட்சுமி அம்மாள் விரிப்பு கிடைக்குமா அண்ணாமலையாரின் வரவேற்பு பட் சுவாமி முருகனாரின் ஏகாகிர பக்தி தனக்கு உதவாத சித்தி நீதான் முக்தி தர வேண்டும் சித்தி யாருடையது திருப்பதி வெங்கடனும் திருவண்ணாமலை வெங்கடனும் பகவான் சந்நிதியில் ஓதுவார் முன்பேர் ரிசர்வ் ஆடி ஆகிவிடுகிறதே அனைவரும் பிணம் சுமப்பவரே பாகம் ஒன்று தலைப்பு ஒன்று அருணாச்சலமும் அதன் மிகுமையும் அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேரறுப்பாய் அருணாச்சலா பகவான் அருளியுள்ள அருணாச்சல அக்ஷரமாலை முதல் கண்ணி அருணாச்சலம் என மலைவடிவில் விளங்கிக் கொண்டிருக்கும் ஐந்தெழுத்தானது போற்றிப் பரவுவதற்கு உரியதாகும் உள்ளத்தில் நினைப்பவரது ஜீவபோதத்தை வேரோடு அழித்துவிடும் ஆற்றல் உடையது அருணாச்சலம் அகந்தையை பெயர்த்து எரிந்து பெறுதற்கரிய பெரும் பரிசாகிய முக்திப் பேற்றினை தரவல்லது ஆரூரில் பிறக்க முக்தி தில்லையை தரிசிக்க முக்தி காசியில் இறக்க முக்தி அண்ணாமலையை நினைக்க முக்தி என்பது ஆன்றோர் வாக்கு மெய்ப்பொருளை அடை வேண்டும் என்ற மோக்ஷ இச்சையுடன் ஷீதர்களைப் பறிவுடன் அழிக்கிறது என்பதை ஞானத் தபோதனரை வாவென் அழிக்கும் மலை அண்ணாமலை ஏதேது கேட்டாலும் கோழைப்படாமல் கொடுக்கும் மலை நம்பும் அடியார் தமையே ஆளும் மலை அண்ணாமலை என்று வாயார புகழ்ந்து அதன் வானூங்கு சிறப்பை குரு நம சிவாயர் என்ற சபோதனர் போற்றி அறிவிக்கிறார் அண்ணாமலை தொழ்வார் வெனி வழுுவா வண்ணம் அருமே என்று உமையின் ஞானப்பால் உண்டு முத்தி சிவிகையும் முத்துக்குடையும் பெற்ற சம்பந்த பெருமான் விளக்குகிறார் ஆதியே அமரர்கோவே அணியனா மலையுளானே பைம்பொனே பவளக்குன்றே பரமனே பால்வெண்ணீற்றாய் என்று அப்பர் நிஞ்சுருகி நம்மையும் நிகழ வைக்கிறார் இறைவன் அருளுக்கு பாத்திரமாக முடியவில்லையே அவன் அருளைப் பெறுவது எப்படி என்று இயங்கும் அடியவருக்கு ஆனைக்காவில் அறனே பரனே அண்ணாமலையானே ஓனைக்காவல் கைவிட்டுன்னை முகப்பார் உணர்வாரே என்று தம்பிரான் தோவன் என்று பெயர் சூட்டப்பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விளக்குகிறார் அண்ணாமலையம் அண்ணா போற்றே கண்ணாறுமுதக் கடலே போற்றி என்று மாணிக் க மணிகளை உதீர்த்த மாணிக்க வாசக பெருமான் நெக்குருகப் பாடுகிறார் இப்படி அண்ணாமலையார் மூவர் தேவாரங்களாலும் மணிவாசகரின் திருவாசகத்தாலும் போற்றப்படுகிறார் சைவசமயாச்சாரியர் நால்வராலும் போற்றப்படும் தலங்கள் மிகவும் பெருமை கூறியவை மேலும் வேறெந்த தலத்திற்கும் இல்லாத தனிப்பெருமையாக ஜீவன்முக்தர் மலிந்த நாடு என்ற சிறப்புடன் விளங்குகிறது இந்த அருணாச்சல தலம் காரணம் கோஹின சிவாயர் குருநம சிவாயர் ஈபாக்சேவர் சிவபிரகாசர் தெய்வசிகாமணி தேசிகர் ஈசான்ய ஞான தேசிகர் சமீப காலத்தில் வாழ்ந்த சேஷாதி சுவாமிகள் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் போன்ற மகாபுருஷர்கள் வாழ்ந்து ஞானத்தை அள்ளி வழங்கிய ஞானபூமியாகும் இது உலகநாயகியாகிய அம்பிகை இத்தலத்தில் தவமிருந்தாள் அதன் பயனாக இறைவன் காட்சியளித்து தன் இடதுபாகத்தை தேவிக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரர் என பெயர் பெற்றார் புராணங்களில் மிகவும் பிரசித்தமாக பேசப்படும் சிவபிரானின் லேலைகளில் முக்கியமானது அரி பிரம்மர்களாலும் அறியமுடியாத அடிமுடி காணா அண்ணாமலை என்னும் லிங்கோதவமாகும் இந்த அண்ணாமலை தோன்றியதற்கான காரணம் மிகவும் சுவையானது படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவன் இந்த உலகங்களெல்லாம் தன்னால் படைக்கப்படுவதனால் தானே பெரியவன் என்று கர்வம் கொண்டான் படைத்த உலகங்களையெல்லாம் காக்கும் கடவுள் நான் தானே என்று விஷ்ணுவும் கர்வம் கொண்டு தானே பெரியவன் என்றான் இப்படி இருவரும் தலைமையை நிலைநாட்ட வாதத்தில் இறங்கினர் முதலில் பிரம்மா வலுவிலே வைகுண்டம் போய் விஷ்ணுவிடம் தன் பெருமையையும் பிரதாபங்களையும் அள்ளி வீசி குதர்க்கமான வாதங்களினால் விஷ்ணுவையும் ரோஷத்திற்கு உள்ளாக்கி கர்வப்புழச் செய்தான் அன்பும் அரவணைப்பும் இருக்கும் குற்றம் தோன்றாது அன்பு மறைந்தால் அனைத்தும் குற்றமே அன்பின் அரைவணைப்பில்தான் குற்றங்குறை குற்றங்குறைகளெல்லாம் உருவழிந்து போகின்றன அதனால் தான் குற்றம் பார்க்கின் சு அதனால்தான் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்று பெரியோர் கூறினர் பிரம்மனின் கர்வத்தினால் அவனது வாய்ச்சொற்கள் புறப்பட்டன நான் உலகத்தை படைக்காவிட்டால் நீ எப்படி காப்பாய் சுவர் இருந்தால்தானே சித்திரம் தீட்ட முடியும் அதனால் நான் தான் எல்லாவற்றையும் காக்கிறேன் என்ற கர்வத்தை விட்டுவிடு நீ உன் எண்ணத்தை விடாமல் கர்வம் கொண்டாயேல் உன் பதவியை நீக்கி அந்த தொழிலுக்கு வேறு ஒருவனை படைத்து நியமித்து விடுவேன் அப்படி அவர்கள் யாரும் உன்னை வந்து வளைத்துக்கொண்டு உன்னை ஒழிப்பதற்கு முன்னே நீ குளிர்ச்சியான பார்க்கடலுக்குள்ளே குதித்து ஒளிந்து கொண்டு விடு மிருகுவின் சாபத்தினால் உனக்கு ஏற்பட்ட பத்து அவதாரங்களையும் நான் படைத்தேன் என்பதை மறந்துவிட்டாயா மேலும் நம்முடைய நாபியில் தொப்புளில் பிறந்தவன்தானே என்று என்னை பழிக்காதே முன்னொரு காலத்தில் நீ ஒரு கல்தூணில் பிறந்தாயே அந்த தூணை உனக்கு தந்தை என்று சொல்லட்டுமா அந்த தூண் உனக்குத் தந்தையானால் நீயும் எனக்குத் தந்தையாவாய் மூங்கிலில் பிறந்த நெருப்பு அந்த மூங்கிலேயே இருப்பது உனக்கு தெரியவில்லையா அதைப்போல் நான் உன்னிடத்தில் பிறந்தாலும் உன்னை அழிக்கும் ஆற்றல் உடையவன் என்று பிரம்மா இருமாந்து பேசிவிட்டு காதை விட பின்னே பிறந்த கொம்புக்கு பலம் அதிகம் என்று தெரிந்துகொள் என்றார் இதை கேஷ்ட கோபம் மேலிட்டு நெருப்பை போன்றதொரு சிரிப்பைச் சிரித்தார் இவனுக்கு எதனால் இந்தச் செருக்கு வந்ததென்று யோசித்தார் பிரம்மனே நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை மறந்தாய் பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் மறந்தவன் இறந்தவனே என்பது ஞாபகம் இருக்கட்டும் பிள்ளைகள் செய்த குற்றத்தைப் பொறுப்பதற்கும் ஓர் எல்லை உண்டு என்னை இகழ்ந்து பேசிய மது கைட்டவர்களை என் பிள்ளைகளானாலும் அவர்களை நான் கொன்றுவிட்டேன் உன் குற்றமும் எல்லை மீறினால் உன் கதியும் அதுவேயாகும் என்பதே மறவாதே நீ கைலாயத்தில் உன்னைப் போன்றே எனக்கும் ஐந்து தலைகள் உள்ளதென்று இருமாந்து பேசிய உன் தலைகளில் ஒன்றை ஈஸ்வரன் பிடுங்கி எரிந்தான் அண்டாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களை படைக்கிறேன் என்று மார்த்தட்டும் முனுக்கு அந்த தலையை மறுபடியும் உண்டாக்கிக் கொள்ள இயலவில்லையே ஏன் இதுதான் உன் படைப்பின் சிறப்போ இந்த லட்சணத்தில் நான் தான் பெரியவன் என்று செருக்கேறி சருக்கி விழுகிறாயே சோமுகாசுரன் வந்து உன்னிடமிருந்து வேதங்களை பிடுங்கிக் கொண்ட போன் பிழுங்கிக் உன் பதவி பறிப்போயிற்று நான் மச்சாவதாரம் எடுத்து அவனைக் கொன்று வேதங்களை மீட்டு உன்னிடம் கொடுத்தேன் எட்டி மரமானாலும் தாம் வைத்த மரத்தை வெட்டமாட்டார் என்பது பழமொழி உன்னை கொல்வது பெரிய காரியமல்ல என்று பதிலுக்கு மகாவிஷ்ணுவும் எசிப் பேசினார் இப்படி வாக்குவாதமானது முற்றிய பல பரீட்சையாக மாறி பெரும் போர் மூண்டது ஒழிக்காலமே வந்துவிட்டது போல் இருந்தது படைப்பு கடவுளும் காக்கும் கடவுளுமே இப்படி போரில் இறங்கினால் உயிர்க்கு உயிர்களெல்லாம் யாரிடம் செல்வது தேவர்கள் உட்பட அனைவரும் ஈஸ்வரனிடம் சென்று முறையிட்டனர் எல்லாம் உணர்ந்த ஈசன் பிரம்ம விஷ்ணுக்களின் சண்டைக்கான காரணத்தை அறிந்தார் உலகம் உய்யவும் இவ்விருவர் பகை நீங்கி கர்வம் அடங்கவும் அந்த இருவர் காணும்படி ஓம் என்ற ஒலிவுடன் எழுந்தது ஒரு நாதம் அந்த ஒலியுடனே அதிசயிக்கத்தக்க ஒரு ஜோதி ஒரு வானலாவத் தோன்றியது அதன் அடியோ முடியோ காணவில்லை இதனை கண்ட அரி பிரம்மர்கள் பயந்து நின்றார்கள்ினும் தங்களின் தலைமைப்பதிவியை ஒரு முடிவிற்கு கொண்டு ஒரு முடிவு எடுத்தார்கள் எல்லையற்று வழங்கும் வந்த ஜோதி அடியையாவது முடியையாவது யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்தான் பெரியவர் என்று ஒரு பந்தயம் வைத்துக் கொண்டார்கள் அடுத்த கணமே பிரம்மா முடியை காண்பதற்கு அன்னப்பறவையாய் வானில் பறந்தார் சதுர்முகம் படைத்த பிரம்மா ஒரு பக்ஷியாக பறக்கிறார் நான்கு முகங்களினால் நான்கு வேதங்களை உபதேசிக்கிறேன் என்று பெருமைப்பட்ட பிரம்மா பறவையாய்ப் பறக்க ஆரம்பித்து விட்டார் உலகியலில் கீழ்த்தரமான குணங்களினால் அலைபவர்களை காக்கையாக பறக்கிறான் என்று சொல்லுகிறோம் மூன்று உலகத்தையும் மூன்றடியினால் அளந்த விஷ்ணு பன்றி உருவெடுத்து பூமியை குடைந்து அடியை காண பாதாளத்திற்கு சாதாரணமாக ஒருவனுடைய வீழ்ச்சியை குறிப்பிடும்போது அவன் பாதாளத்தில் வீழ்ந்தாயிற்று எங்கே மீண்டு வரப்போகிறான் என்று சொல்லுவோம் பிரம்மா என்ன வேகமாய் பறந்தும் முடியை எட்ட முடியவில்லை சிறைகள் எல்லாம் பறக்கும் சக்தியும் இழந்து திரும்பும் நிலைக்கு வந்துவிட்டார் அந்த சமயம் ஒரு தாயம்பூ மேலிருந்து கீழே வந்து கொண்டிருந்தது அந்த தாயம்பூவையை சாட்சியாக சேர்த்து கொண்டு பார்த்தேன் என்று பொய்ச்சொல்லி ஜெயித்துவிடலாம் என்று தாயம்பூவை அணுகி நீ எங்கிருந்து வருகிறாய் எனக் கேட்டார் அதுக்கு அந்த தாயம்பூ சிவபெருமானின் திருமுடியை நின்று தவறி விழுந்துவிட்டேன் விழுந்து பல ஆயிரம் ஆண்டுகளாகியும் நான் நின்னும் பூமியை அடையவில்லை என்னை தடுக்காதே விட்டுவிடு என்றது இதைக் கேட்ட பிரம்மா தன் வரலாற்றை எல்லாம் அதனிடம் சொல்லி தனக்கு ஒரு உதவி செய்யுமாறு கெஞ்சி இந்த பிரம்மா சிவபெருமானின் முடியை கண்டான் என்று சொல்லும்படி கேட்டு அது ஒப்புக்கொண்டு விட்டது பன்றியுரு விடுத்து பூமியை தோண்டிக் கொண்டு போன விஷ்ணுமூர்த்தி அடியை காண முடியாமல் அலமந்து பின் தெளிவுற்று தன் தோல்வியை தோல்வியை ஒப்புக்கொண்டார் தோல்வியை ஒப்புக்கொண்டதே இவருக்கு வெற்றியாயிற்று திருமால் இருக்கும் இடத்திற்கு வந்த பிரம்மா ஐயே விஷ்ணுவே நான் இந்த ஜோதியுருவின் திருமுடியை பார்த்துவிட்டு வந்தேன் என்றதும் தாழம்போவும் ஆமா உண்மைதான் பிரம்மா பார்த்தான் என்று சாட்சி கூறியது பிரம்மா இப்படி சொன்ன அந்த கஷணமே ஜோதியுரு வெடித்தது அதிலிருந்து சிவபெருமான் தோன்றி தாமரையில் வாழும் பிரம்மனை நீ ஆணவத்தால் சொன்ன பொய் மிகவும் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி சிரித்த சிரிப்பால் பிரம்மாவின் ஆணவ இருள் நீங்கியது சிவபெருணைக் கண்ட விஷ்ணு முதற் கடவுள் அல்ல என்று தெளிவடைந்து போற்றி வணங்கினார் திருமாலின் உருக்கத்தையும் வணக்கத்தையும் கண்ட இறைவன் அவர் கேட்ட வரங்களைக் கொடுத்தார் பின்பு பிரம்மாவைப் பார்த்து உனக்கு இந்தப் பூமியிலே கோயிலும் பூஜையும் இல்லாமல் போகக் கடவதென்று சொல்லிவிட்டுத் தாழம்பூவைப் பார்த்துத் தாழம்பூவே பிரம்மாவுடன் சேர்ந்து பொய்சாட்சி சொன்ன உன்னை இன்று முதல் தீண்டேன் என்று தள்ளினார் பிறகு பிரம்மதேவர் பலவாறு துதித்து யாராலும் அறிய உன் திருமுடியை அறிந்து வருகிறேன் என்ற நினைப்பு வந்தவுடனே சிறிய பறவையாகிப் பறந்தேனே இதைவிட எனக்கு தாழ்மை வேண்டுமா அகங்காரத்தினால் ஏற்படக்கூடிய செய்கையானது அதன் முடிவை அறிவிப்பதற்கு முன்னால் ஆரம்பமே அதன் இழிவை காட்டும் என்பதற்கு இதுவே சான்று என்று கூறி தான் ஆணவத்தால் செய்த பழியை பொறுத்து அருள்பாலிக்கும்படி வேண்டினார் விஷ்ணு தோல்வியை ஒப்புக்கொண்டதற்கு காரணம் அவர் தேடியது அரண் திருவடி திருமுடியை காட்டிலும் திருவடிக்கு பெருமை அதிகம் அதாவது தாழ்ந்து ஒழுகும் தன்மையானது உயர்வுக்கு ஒரு துணை ஆகிறது ஆணவத்தின் செருக்கானது உயரப் போக வேண்டும் என்ற கர்வம் இழுக்கைத் தேடித்தருகிறது பிரம்ம விஷ்ணுக்களின் கர்வத்திற்குக் காரணம் கலைமகளாகிய சரஸ்வதிக்கு நாயகனாய் கலைமகளை நாவில் வைத்துக் கொண்டு பிரம்மா என்னைவிட கற்றவர் இல்லை என்ற கர்வம் கொண்டான் விஷ்ணுவுக்கோ செல்வத்தின் செருக்கு திருமகளாகிய லட்சுமியை மார்பில் உடையவன் உடையவனாதலால் லட்சுமிபதியாகிவிட்டான் தனக்கு நிகரான செல்வம் உடையவன் இல்லை என்ற கர்வம் கொண்டான் உலகில் உள்ள செருக்குகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த இரண்டுதான் இந்த இரண்டு செருக்குகளினால் மோதிக்கொள்பவர்களுக்கு நேரம் நிலையைத்தான் இந்த புராண வரலாறு படம் பிடித்து காட்டுகிறது இதில் நாம் அறிய வேண்டிய நுண்ணிய கருத்து என்னவெனில் செல்வத்தின் செருக்கானது தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் கல்வி செருக்கான வித்யாகர்வம் ஒரு நாளும் ஏற்காது என்பதே கல்வி அழியா செல்வமானதினால் செருக்கும் செழித்து நிற்கிறது அதோடு இல்லாமல் தோல்வியை மறைக்க சூழ்ச்சியை நாடும் என்பதற்கு படைப்பு கடவுளான பிரம்மா தாழம்பூவின் சாட்சியை தேடியதே போதிய சன்றாகும் எவ்வளவு பெருமை உடையவராயினும் நான் பெரியவன் என்று செருக்கு கர்வம் வந்தால் அவர்களின் கதி என்னவாகும் என்பதை இந்த புராண வரலாறு தெளிவாக விளக்குகிறது இந்த சம்பவத்தை முருகனார் என்னும் மெய்யடியார் பகவானிடம் எழுதி கொடுத்த அருணாச்சல தத்துவம் என்ற பாடலில் அகப்பொருளாக வைத்து வடித்துக் கொடுக்கிறார் புத்தி அகங்காரம் புலம்பெய்த ஓங்கும் மத்தி இதயம்தான் மறையவனும் மாலும் நத்த அறியாது நலங்குலைய அன்னார் மத்தியொளிர் அண்ணாமலையினது மெய்யே பாடலின் பொருள் புத்தியும் அகங்காரமும் ஆணவத்தினால் தம்முடைய அறிவைக் கொண்டு மெய்ப்பொருளாகிய ஆத்மாவை அலைய நினைந்து அதை எட்ட முடியாமல் புலன்களால் அறிய நினைந்து புலம்பி அலமந்து போன போது அவற்றின் உடை ஓங்கி எழுந்த எங்கும் நிறைந்து நிற்கும் இதயம்தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் அண்ணாமலையின் அடியையும் முடியையும் காண்பதற்கு முயன்று அதை அணுக முடியாமல் திகைத்தபோது இருவரின் மத்தியில் ஜோதிமயமாய் எழுந்த அருணாசலத்தின் உண்மையாகும் புத்தியை பிரம்மாவாகவும் அகங்காரத்தை விஷ்ணுவாகவும் இங்கு உருவகித்து கூறப்பட்டுள்ளது இந்த மலை கிறிஸ்தயுகத்தில் ஜோதிவடிவாக அக்னிமலையாகவும் திரேதாயுகத்தில் ரத்னமலையாகவும் துவாபரயுகத்தில் தாமிரமலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருப்பதாக புராணம் கூறுகிறது கலியுகத்தை தவிர மற்ற மூன்று யுகங்களிலும் சிவப்பு நிறத்தையே சொல்லப்பட்டிருக்கிறது அக்னியின் நிறமும் சிவப்புத்தானே இந்த மலையின் கற்கள் மிகவும் தொன்மையும் சிறப்பும் மிக்கவையாக சொல்லப்படுகின்றன இங்குள்ள வைரக்குன்றில் தெய்வச் சிலைகளை வடிப்பதற்கான சென்னையில் எழுப்பிய வள்ளுவர் கோட்டத்திற்கான கற்கள் இங்கிருந்துதான் எடுத்துச் செல்லப்பட்டன இந்த கல்லின் நயத்தை அறிய ஆசிரமத்தில் உள்ள பகவானின் கல் போதியே சான்றாகும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மலையின் தோற்றம் எப்படி எப்போது நிகழ்ந்தது என்பதற்கு அருணாச்சல மகாத்மியத்தில் உள்ள ஒரு பாடலை ஸ்ரீ பகவான் தமிழாக்கம் செய்துள்ளதை இங்கு காண்போம் ஆதி அருணாச்சலப்பேர் அற்புத லிங்கத்து உருக்குள் ஆதினாள் மார்கழியில் ஆதிரை—— அஜோதியெழும் ஈசனை மால் முன் அமரர் ஏத்தி வழிபட்ட நாள் மாஷி சிவராத்திரி யாமற்று அருணாச்சலமாக பொருள் இந்த அருணாச்சல அத்புத லிங்கமானது ஆதினாள் மார்கழியில் திருவாதிரி என்று ஜோதி ரூபமாக உருக்கொண்டது இந்த ஈசனை திருமால் முதலான தேவர்கள் போற்றிப் பூஜித்து வழிபாடு செய்த நாள் மாஷி மகத்து மகாசிவராத்திரி தினமாகும் மேலும் இந்த மலையின் முப்பது மைல் சுற்றுப்புறத்தில் வாசம் செய்பவர்கள் மந்திர உபதேசமோ எந்தவித தீட்சையோ பெறாமலே என்னுடைய சாயுஜ்யம் அடையலாகும் இது ஈசனாகி எனது ஆணை என்று கூறப்படுவதையும் ஸ்ரீ பகவான் தமிழாக்கம் செய்துள்ளார் யோஜனி மூன்றாம் இத்தல வாசற்கு ஆசரு தீட்சையாதி இன்றியும் என் பாசமில் சாயுஜியம் பயக்கும் மே ஈசனாமென் தன் ஆணையினானே அருணாச்சல மகாத்மியம் புராணங்களில் மலைகளின் சிறப்பை பற்றி பேசும்போது எட்டு குலப்பர்வதையும் குறிப்பிடுவர் அவை ஹிமாச்சலம் மந்திரம் கைலாசம் விந்தியாச்சலம் நீடதம் ஹேமக்கூட்டம் நீலாச்சலம் அதாவது நீலாதிரி கந்தமாதனம் ஆகியன எரிவன் இங்கெல்லாம் வாசம் செய்வதனால் இவைகளுக்கு இச்சிறப்பு உண்டானது ஆனால் அருணாச்சலம் இந்த குலாச்சலங்களை விட சிறப்புடையது என்று போற்றப்படுகிறது ஏனெனில் அவை யாவும் வாச அருணாச்சலமோ இறைவனின் சொரூபமே மலை வேறு அதில் வாசம் செய்யும் இறைவன் வேறென்று இல்லாமல் மலையே சிவஸ்வரூபம் சிவசநிதியில் நந்தீசனை வைப்பது போல் மலை சுற்றும் பாதையில் அங்கங்கே நந்தீசனை மலையை நோக்கியபடி வைக்கப்பட்டிருக்கிறது அருணாச்சல மகாத்மியத்தில் இந்த தலத்தின் பெருமை மிக அழகாக சொல்லப்பட்டிருப்பதையும் பகவான் எளிய தமிழில் பாடலாக இயற்றி இருக்கிறார் அதுவே தலம் அருணாச்சலம் தலம் யாவிலும் அது பூமியின் இதயம் அரி அதுவே சிவன் இதய பதியாம் ஒரு மருமஸ்தலம் பதியாம் அவன் அதிலே ஒளி மலையாய் நிதம் அருணாச்சலம் எனவே அருணாச்சலமாக பொருள் புண்ணிய தலம் என்று ஒன்று கூறப்படுமேயானால் அது அருணாச்சலமே புண்ணியத்தலங்கள் அனைத்திலும் அதுவே மிகச்சிறப்புடையது அதுவே பூமியின் இதயம் அதுவே சிவனின் இதயப் பதியாகும் இரகசியம் நிறைந்த அந்த தலத்தில் பதியாகிய இறைவன் ஜோதிமயமான ஒளிமலையாய் எழுந்தருளி இன்றென்றும் அருணாச்சலம் என்னும் பெயரால் அருள்பாலித்து விளங்குகிறான் கோயில் என்றால் சைவர்களுக்கு சிதம்பரமாகும் வேணவர்களுக்கு ஸ்ரீரங்கமாகும் அதனால்தான் மற்ற கோயில்களைக் குறிப்பிடும்போது அதில் கோயில் கொண்ட இறைவனின் பெயரால் அதைக் குறிப்பிடுகிறோம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கபாலிய கோயில் அண்ணாமலையார் கோயில் என்கிறோம் எந்த அடைமொழியும் சேர்க்காமல் கோயில் என்று குறிப்பிடப்பட்டால் அது சிதம்பரமே திருவாசகத்தில் உள்ள கோயில் மூத்தப்பதிகம் கோயில் திருப்பதிகம் என்பவை தெல்லையையே குறிக்கும் அதை போன்று தலம் என்று சொன்னால் அது அருணாச்சலமே மற்ற தலங்கள் அனைத்திலும் அருணாச்சலம் மிகச்சிறந்தது என்பதை மேலே உள்ள பாடல் விளக்குகிறது இரண்டு அண்ணாமலையும் அருணை மாமுனிவரும் ஸ்ரீ பகவானது வாழ்க்கை முறையும் அனுபவமும் அருணாச்சலமே பகவான் அல்லது அருணாச்சலனே ஒரு மாநில வடிவம் கொண்டு உலக மக்கள் உய்வதற்கு ரமணாச்சாரியனாக அருணையில் தங்கி அருள்பாலித்தான் என்று சொல்வதுதான் பொருத்தமாகும் அருணாச்சலத்தை பகவானனுக்கு அந்நியமாக ஒரு நாளும் எண்ணியதே இல்லை தானாகவே தன்னில் உணர்ந்து தன்மயமாகவே அனுபவித்தது எப்பொழுதும் சகஜாத்மனிஷ்டையில் ஸ்திதப்பிரக்னியில் வாழ்ந்து காட்டியது மேலும் பகவானுக்கு தன் சுரூப நிலையை விடாமலே எந்த காரியமும் செய்வது சுவாவமாக இருந்தது அதற்கு பல சான்றுகள் பகவானின் ஜீவிய காலத்திலேயே நடந்திருக்கின்றன மரண அனுபவத்தினால் அடைந்த ஆத்மா அனுபவத்திற்கு பிறகும் பகவான் ரமணருக்கு அருணாச்சலத்தினிடம் பித்ருபாவமே இருந்திருக்கிறது அதனால்தான் பகவான் வீட்டை விட்டு புறப்படும் எழுதி வைத்த கடிதத்தில் கூட நான் என் தகப்பனாரை தேடிக் கொண்டு இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் திருவண்ணாமலை வந்ததும் அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று இறைவனை கண்டதும் உடலின் வெப்பம் தணிந்து ஓகை மேலிட்டு வராய் அப்பா உன் உத்தரவிப்படி வந்துவிட்டேன் என்று தன் ஞான தந்தையிடம் தன்னை ஒப்புவித்திருக்கிறார் அண்ணத ரமணர் பிராமண சுவாமியாக பவழக்கொன்றில் இருந்தபோது அன்னை அழகம்மை தன் மகனை வீட்டுக்கு திரும்ப அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணினார் அது நிறைவேறாமல் போகவே மாலா துயரத்தில் ஆழ்ந்தார் அவர் ஊருக்கு திரும்ப முன் அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று சந்நிதியில் நின்று கண்ணீர் பெருக அப்பனே அருணாச்சலா இனிமேல் வெங்கடராமன் என் பிள்ளை இல்லை உன் பிள்ளை உன் பிள்ளையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி ஆறா துயரத்துடன் அண்ணாமலையை விட்டு அகன்றார் ஸ்ரீ பகவான் தான் இயற்றிய அருணாச்சல நவமணி மாலை கலைசி பாடலில் அம்மையும் அப்பானும் ஆய் என பூமியில் ஆக்கி அழித்து என்று பாடுகிறார் இப்படி கூறும் ஸ்ரீ பகவான் சில சமயம் ஹாலில் சோபாவில் இருந்தபடியே ஜன்னல் வழியாக அருணாச்சலத்தை பார்த்தபடி இருப்பார் அந்த பார்வை சலனமற்று விளங்கும் இதைக் கண்ட அடியார் ஒருவர் பகவானை பார்த்து நீங்கள் எப்போதும் ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார் அதுவா உங்கள் சந்தேகம் என்னையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று கூறி தன் அபேத பாவத்தை விளக்கினார் ஒருநாள் பக்தர் ஒருவர் பகவானை பார்த்து நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் பகவான் ஆம் பார்த்திருக்கிறேன் என்றார் அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்று கேட்டார் பகவான் இதோப்பார் ஒவ்வொரு வருஷமும் அருணாச்சலீஸ்வரருக்குத் திருவிழா மிக கோலாகலமாக நடக்கும் நான் பார்ப்பதற்குப் போவேன் எனக்குச் சைத்தன்யரைப் போல மதுரபாவம் இல்லை அத்வைதம்தான் அருணாச்சலனே நான் ஆனால் அந்த வைபவத்தை பார்க்கும்போது என் உடல் புல்லரித்து கண்ணீர் பெருகும் என்று கூறி மௌனம் அன்னையின் சமாதிக்குப் பிறகு பகவான் தினமும் கந்தாசிரமத்திலிருந்து உலவுவதற்காக வருவது போல் வந்து சமாதி அருகே கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு திரும்பிவிடுவார் அப்படி வந்தவர் ஒருநாள் அங்கேயே தங்கிவிட்டார் இருட்டிய பிறகும் பகவான் வராததினால் அடியார்கள் கவலையுடன் வந்து திரும்பும்படி வேண்டினர் அப்போது பகவான் ஏதோ ஒரு சக்தி என்னை ஈர்த்தது என்னால் வராமல் இருக்க முடியவில்லை எதுவும் என் நிச்சை அல்ல என்று கூறி தங்கிவிட்டார் ஸ்தூல வாழ்வில் பகவான் அருணாச்சலத்தினிடம் கொண்டுள்ள மாலா காதலை நோக்கினால் பகவான் ஒரு சீரிய பக்தர்தானோ என்பது போல நமக்கு தோன்றும் ஒரு சமயம் கார்த்திகை தீப திருவிழா முடிந்து அண்ணாமலையார் கிரிவலம் வருகிறார் ஆசிரமத்தின் வழிவாயிலின் முன்பு பகவான் பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு பழம் தேங்காய் வஸ்திரம் பூமாலைகள் முதலிய முதலான காணிக்கைகளுடன் நின்று அண்ணாமலையார் வந்ததும் அவருக்கு எல்லாவற்றையும் சற்றி கற்பூரம் காட்டப்பட்டது அதே சமயத்தில் கோசாலை பக்கம் போவதற்காக வந்த பகவான் அண்ணாமலையார் கிரிவலம் வரும் கொட்டுமேள சப்தம் கேட்டு குழாய்க்கு பக்கத்தில் இருந்த பாலத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார் அப்பொழுது ஒரு அடியார் அண்ணாமலையாருக்கு காட்டிய கற்பூரத்தட்டை எடுத்து கொண்டு வந்து பகவானிடம் காட்டினார் பகவான் அந்த கற்பூரத்தட்டில் இருக்கும் விபூதியை கையில் எடுத்து தம் நெற்றியில் பூசிக்கொண்டே அப்பாவுக்கு பிள்ளை அடக்கம் என்று மெல்ல கூறினார் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவரது தொண்டை அழைத்தது குரல் கம்மியது வார்த்தைகள் தொண்டையில் சிக்கி அப்போது பகவான் முகத்திலிருந்த பொதிவை பார்த்தால் பூரண பக்தியே பூரண ஞானம் என்று சொன்ன சான்றோர் வாக்கு சத்தியமாகிறது ஸ்ரீ பகவான் அருணாச்சல மலையை சுற்றுவதும் மலிமையிலுள்ள பல இடங்களுக்குப் போவதும் சிகரத்தையே பார்த்து ரசிப்பதும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்குச் சென்று முன்பு சோபாவில் அமர்ந்தபடியே கையில் தூரதர்சினியை வைத்துக் கொண்டு மலைமுகத்தையே வைத்த கண் நடுக்காமல் பார்த்துக்கொண்டிருப்பதும் கண்கொள்ளா அண்ணாமலையின் பெருமைகளை சொல்ல ஆரம்பித்தால் பகவானுடைய முகம் பூரண பிரகாஷத்துடன் ஜலிக்கும் தான் மலைமையிலிருந்த காலத்தில் நடந்த அதிசயங்களையும் மலையில் உள்ள குகைகளின் வடதிசையில் உள்ள ஆலமரத்தின் சிறப்பையும் சித்தர்களின் வாசத்தையும் ரோகத்தை தீர்க்கும் மூலிகைகளின் பெருமைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த மலையில் என் பாதம் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம் என்று பகவான் சொல்லுவார் ஊனக்கண்களுக்கு கல்மலையாக தோன்றும் இந்த அருணாசலமானது பகவானுக்கு ஞானக் கொன்றாக ஆத்மஜோதியாக அனுபவமாயிருந்ததினால்தான் அப்படி அதை பார்த்து ரசித்து மகிழ்ந்தார் போலும் கோடை காலத்தில் மாலை நேரங்களில் பகவான் ஹாலை விட்டு வராந்தாவில் சற்று சாய்வு நாற்காலியில் அமர்வது வழக்கம் அப்படி உட்காரும் போது பகவான் அண்ணாமலையின் சிகரத்தையே பார்த்துக் கொண்டிருப்பார் அப்பொழுது பகவானது கண்களை பார்த்தால் யாம் பெற்ற பெரும் பேரு யார் பெற்றார்கள் என்று பெருமிதத்துடன் உழைவது போல் காட்சி அளிக்கும் அருணாச்சல சுரூபமாகவே தான் இருந்தும் புறத்திலும் தனக்கு அந்நியமாக ரசிப்பதை பார்க்கும்போது அத்வைத்தம் மூவுலகத்தாகும் குருவினோடு அத்வைதமாகாது ஹரி என்ற பகவானின் வாக்கு மெய்யாகிறது குருவுருவாய் ஒளிர் என்று அருணாசலத்தை குருவாக வர்ணிக்கும் பகவான் அந்த அருணாச்சல சிவகுருவை பார்த்துப் போற்றி புகழ்ந்து கரைந்து விடுகிறார் சாமான்ய உலகத்தவரில் ஒருவராயிருந்தவனை தன்னுடைய நிலைக்கு உயர்த்திய அருணாச்சலத்தின் பெருமையும் அருளையும் கருணையையும் நினைந்து தன்பதம் எனக்கு தந்தனான் என்று வியந்து பாடுகிறார் சிதம்பர தீட்சிதர் ஒருவர் பகவானின் பெருமைகளை கேட்டு திருவண்ணாமலைக்கு வந்து டவுனில் தங்கிக் கொண்டு தினமும் குகைக்கு வந்து போய்க் கொண்டிருந்தார் வரும்போதெல்லாம் பகவானிடம் சத்விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார் பேச்சுக்கடியில் அடிக்கடி இஸ்வாமி தென்னாட்டிலிருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களுடன் ஆகாசேத்திரமாகிய பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஆகாசலிங்க கஷேத்திரமாகிய சிதம்பரம் உயர்ந்ததல்ல தாங்கள் எப்படியாவது ஒரு தரம் அங்கே வர வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருப்பார் ஆனால் பகவான் ஒன்றும் விடையளிக்காமல் ஒரு நாள் ஒரு காகிதத்தில் கீழ்கண்ட பாடலை எழுதி கொடுத்தார் அச்சலனேயினும் அச்சபை தன்னில் அச்சலயாம் அம்மை எதிராடும் அச்சல உருவில் அச்சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்றறீ பொருள் சிவபெருமான் ஸ்வபாவத்தில் அச்சலஸ்வரூபனாயிருந்தும் சிதம்பர கனகசபையில் அச்சலையாகிய அம்பிகையின் எதிரில் நடனமாடுகிறான் ஆனால் இங்கு அருணாச்சல அச்சல சுரூபத்தில் அந்த சக்தி ஒடுங்கவும் இவ்வருணாச்சலம் ஓங்கி ஒளிர்கின்றது என்று அறிவாய் பகவான் எழுதி கொடுத்த இந்த பாடலை பார்த்த பிறகு தீட்சிதர் திரும்பவும் கூப்பிடுவாரோ நன்கு கற்றுணர்ந்தவராதலால் தன் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் மேற்கண்ட இந்த பாடலின் பொருளும் பகவானின் உள்ளத்தில் உள்ள அருணாசல சுரூபத்தின் பெருமையே உணர்த்துவதாகும் மேலும் இந்த தலமானது ஜீவன் முக்தர் மதிந்த நாடு என்பதற்கு ஏற்ப பல ஞானிகளுக்கு புகலிடமாக இருந்தது ஞானம் பெறுவதற்கும் ஸ்ரீ ரமண பகவான் அருணையை வந்து அடைந்த ஆதி காலத்தில் பேசா அனுபூத நிலையில் இருந்தபோது அவருக்கு புகலிடமாயிருந்த பாதாளலிங்கம் குருமூர்த்தம் விரிவாக்ச குகை முதலானவை ஞானிகளது சமாதிகளேயாகும் இப்படி எண்ணிறந்த ஞானிகளுக்கு இருப்பிடமாயிருந்த அருணாசலமானது நம் காலத்திலும் நாம் காணும்படியாக ஒரு பாலனும் வாலறிவனுமான பன்னீ பள்ளிச் சிறுவனை மதுரையிலிருந்து தன்பால் ஈர்த்து தன் அடியலில் சேர்த்துக் கொண்டு விட்டது ஏனெனில் இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஆத்ம அனுபூதிமானை தன் அடியார் பரம்பரையில் சேர்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதே அதன் நோக்கம் ஞானத்தபோதனரை தன்பால் ஈர்த்துப் புறம்போக விடாமல் தன் வசமாக்கிக் கொள்வதில் இந்த மலைக்கு ஈடு இணையானது வேறெதுவுமே இல்லை இதற்கு சேஷாதிரி சுவாமிகளும் ரமண பகவானுமே சாட்சி இந்த மலையின் ஆன்மீக சிறப்பு சக்தியை பற்றி பகவான் எழுதிய பாடல் ஒன்று உணர்த்துவதை காண்க பார்த்தனன் புதுமை உயிர்வலி காந்த பருவதம் இதனை ஒரு தரம் ஓர்த்திடும் பருவதம் ஒரு தரம் இதனை ஓர்த்திடும் உயிரின் சேஷ்டையை ஒடுக்கி ஒருதன அபிமுகமாக ஈர்த்ததை தன் போல் அச்சலமா செய்த இன்னுயிர் பலிகொலும் இஃதென் ஓர் தூய்மின் உயிர்கால் உளமதில் ஒளிரி உயிர்கொலி அருணமாகிரியே அருணாசலப்பதிகம் பொருள் அதிஜயிக்கத்தக்க முறையில் உயிர்களை வலித்தெழுக்கும் ஒரு புதுமையான காந்த கண்டேன் இந்த காந்தமலையானது தன்னை ஒரு தரம் நினைக்கும் ஜீவனின் சேஷ்டையை ஒடுக்கி தன் முன்னிலைக்கு இழித்து கொண்டு வந்து தன் போலவே அச்சலமா செய்து அந்த ஜீவனை உணவாக உண்டுவிடும் இது என்ன ஆச்சரியம் இது எங்கேயோ வெளியில் இல்லை ஜீவர்களின் ஒவ்வொரு உள்ளங்களிலும் உயிர்க்கு உயிராய் விளங்குவது இந்த உயிர்கொலி காந்தமலையே இந்த உயிர்கொலி அருணாச்சலத்தை நினைந்த பூரண வாழ்வை அடைவீராக உலகில் வாழும் மக்களே அதை நினைத்து உய்வீராக ஞான நிலையில் நிலைத்து நிற்கும் பகவானை கொண்டு அக்ஷரமண மாலை என்னும் சிங்கார காவியம் பாடுவித்த அதிசயத்தை நினைத்து பார்க்கும்போது திருவாசகம் பாடிய மணிவாசகர் நினைவுக்கு வருகிறார் சுத்த அத்வைத்த நிலையில் நின்று திருவாசகம் பாடிய மணிவாசகரிடம் நடராஜ பெருமான் வேதிய உருவம் தங்கி வந்து பாவை பாடியவாயால் ஒரு கோவை பாடு என்று கேட்டு அவரை கொண்டு திருச்சிற்றம்பல கோவையை பாடுவித்து மகிழ்கிறார் அதைப்போன்றே அருணாசல பெருமானும் பகவான் பாயினால் அக்ஷரமணமாலை என்னும் கோவியை பாடச் செய்து மகிழ்கிறார் அழியார்கள் அன்னபிக்ஷை எடுப்பதற்குச் செல்லும் போது பாடுவதற்காக எழுதப்பட்டது அக்ஷரமணமாலை ஆனால் அதில் அடங்கிய பொருள் உணர்ந்து பாடுபவர்கள் பிக்ஷைக்குப் போகத் தேவையில்லை பிக்ஷையே அவர்களை தேடி வந்துவிடும் அக்ஷரமணமாலையின் ஒவ்வொரு அடியும் மந்திரமே அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும் அதுவே ஒரு தபஸ் சொல்லு கடங்காத சுகசுவரூபத்தைச் சொல்லால் எட்ட முடியுமென்றால் அது அக்ஷரமணமாலையைச் சொல்வதால் ஆன பயன் என்று அறியலாகும் அக்ஷரமணமாலையில் வருகின்ற கிரியுருவாகிய கிருபைக் கிருபை கூர்ந்து அருளுவாய் அருணாச்சலா என்னும் பாடலில் கிரியுரு என்னும் சொல்லானது மலையுருவை காட்டுவதாகும் பார்ப்பதற்கு கல்மலையைப் போல் இருந்தாலும் அடியாருக்கு அருள் புறுவதில் கடலாக இருக்கிறது அருணாச்சலம் ஸ்ரீ பகவானுடைய ஸ்தூல வாயில் குரு என்று யாரும் இல்லை ஆனால் குற்றமுற்று அருத்தனை குணமாய் பணித்தாள் குருவுருவாய் ஒளிர் அருணாச்சலா என்று தன்னுடைய குருவானவர் அருணாச்சலனே என்று விளக்குகிறார் அக்ஷரவணமாலையில் இப்படி பலவித பாவங்களான ஹர்ஷ சோக மோக தைன்யங்களுடன் கூடிய நவரசங்களையும் காணலாம் அக்ஷரவணமாலையின் கடைசி பாடலான மாலை அழித்து அருணாச்சல ரவண என் மாலை அணிந்து அருள் அருணாச்சலா என்ற பாடலின் மூலம் தலைவன் தலைவி இருவரும் மாலையை மாற்றிக்கொள்வதை குறிப்பிட்டு ஜீவபர ஐக்கியத்தின் சச்சிதானந்த அனுபவத்தை விளக்குகிறார் அருணாச்சலம் பகவானை எப்படி தன்வசமாக்கி என்பதையும் தன் சுரூபநிலையில் எப்படி ஸ்திரமாக நிலைபெற்று செய்தது என்பதையும் பகவான் எழுதிய பாடல்களை கொண்டே நாம் தெரிந்து கொள்ளலாம் பகவானால் எழுதப்பட்ட அருணாச்சல அஷ்டகத்தில் உள்ள முதல் மூன்று பாடல்களும் பகவானின் அத்தியாத்மிக வாழ்க்கைச் சரித்திரத்தைக் கோடிட்டுக் காட்டுகின்றன அதில் தன்னுடைய அறிவு தெரியா பருவத்திலிருந்தே அருணாச்சல ஸ்புரணமானது தனக்குள் இருந்ததாகவும் அருணாச்சலம் என்றால் மிக அரியதொரு பொருளாகவும் அடைய முடியாத வஸ்து என்றும் மனதில் நிலம் தெரியாத உணர்வுன்று தோன்றிக் கொண்டிருந்ததாகவும் உறவினர் ஒருவரால் அருணாச்சலம் என்றால் அது திருவண்ணாமலை என்று தெரிந்தும் அதன் உண்மைப் பொருள் தெரியவில்லை என்றும் பிறகு அது தன் அறிவினை மயக்கித் தன்பால் ஈர்க்கவே அதன் அருகினில் வந்த தான் இது மலையொருவில் அச்சலமாக இருக்கக் கண்டேன் என்று சொல்லிவிட்டு அம்மம்மா இதென்ன ஆச்சரியம் இந்த மலையின் செயல்கள் அதிசயிக்கத்தக்க அத்தமாயிருக்கிறதே பார்ப்பதற்கு அறிவற்ற ஜடமான மலைபோல் தோன்றுகிறதே என்று இதன் ஆற்றலை அளவிட முடியாது என்று வியக்கிறார் மேலேயுள்ள இந்த கருத்தைக் கொண்ட பாடல் இங்கு இப்போது கொடுக்கப்படுகிறது அறிவருகிரிய அம தருமம்மா ஆதிஷ யமீதன் செய்யும் அறிவரு சிறுவயதது முதல் அருணாச்சலம் மிகப் பெரித அரேகேலன் அதன்போருள் அது திருவண்ணாமல என ஒருவரால் அறிவுறப்பெற்றும் அறிவி நிமரோளு தருகி நில் ஈர்க்க அருகுறும் அமைய கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட கண்டவன் என்றிட நின்றது கண்டேன் கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறின் விளக்கிடு விரல் உருவோனார் விண்டிலை பண்டுனி விளக்கினை என்றால் வேண்டிடாது நிலை விளக்கிடவென்றே வெண்தலாம் அச்சலாம விளங்கிட நின்றாய் என் அறிவினை மயக்கி வலுவில் தன்பால் இழித்துக் கொண்டு வந்ததும் இதன் அருகில் வந்த நான் இது மலையுருவாகச் சலனமற்றிருப்பதைக் கண்டேன் இதைக் கண்டவன் எவன் என்று என் மனம் உள்முகமாயிற்று கண்டவனாகி அகந்த இல்லாமல் போயிற்று எஞ்சி நின்ற ஆத்மா விளங்கக் கண்டேன் இப்போது அதை பார்த்தேன் என்று சொல்வதற்கு நான் என்ற அகந்தை உதிக்கவில்லை அப்படி இருக்க அதை பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு மட்டும் எங்கிருந்து மனம் இழக்கூடும் அருணாச்சலா நீயே முன்னொரு காலத்தில் இந்த அனுபூதி நிலையை வாயால் சொல்லி விளக்காமல் தக்ஷணாமூர்த்தியாகி மௌனத்தால் உணர்த்தினாய் என்றால் அப்படிப்பட்ட நிலையை வாயால் சொல்லி விளங்க வைக்கும் திறமையை படைத்தவன் வேறு எவன் இருக்கிறான் அந்த ஆத்மானுபூதியை உணர்த்துவதற்கென்றே பூமிக்கும் ஆகாசத்திற்குமாக உயர்ந்து ஓங்கி அருணாச்சலமாக விளங்கிக் கொண்டு நிற்கின்றாய் நின்னையான் உருவனையணியே நிலமேசை மலையனு நீதான் உன்னுரு அருயன உன்னீடன் உலக அலைதருவனையொக்கும் உன்னுரு உணர உன்னிடமுன்னீர் உருசரு கரையுரு எனும் என்னையான் அறிவுரை என்ன இருந்தோய் பொருள் அருணாச்சலா என்னைப் போலவே உன்னை உருவமுள்ளவாக உள்ளவனாக நினைந்து அடைய வேண்டும் என்று நான் உன்னை அணுகவும் நீயோ இப்பிரபஞ்சத்தில் அருணாச்சலம் என்னும் மலை வடிவில் உனது சொரூபம் உருவமற்றது என்று தியானிப்பது எங்கும் நீக்கம் என நிறைந்த ஆகாசத்தை காண்பதற்கு உலகெங்கும் அலைந்து தரிகின்ற ஒருவனுடைய முயற்சிக்கு நிகராகும் உனது உண்மை சுரூபத்தை மனதினால் நினையாமல் எண்ணமற்று உள்ளபடி உணரும் போது சமுதிரத்தின் காண்பதற்காக கடலில் மூழ்கிய சர்க்கரை பொம்மையின் உருவம் கரைவது போல் மனம் தன்னுடைய உருவத்தை இழக்கும் இவ்வாறு தனது ஆத்மஸ்வரூபத்தை நான் விசாரித்து அறியும் எனக்கென்று ஒரு தனி உருவம் எது இருக்கிறது உன்னது அருணாசதம் என்னும் மலையாக விளங்கிக் கொண்டு என்னும் நீயே இருக்கின்றாய் பகவான் இந்த மூன்று பாடல்களிலும் அருணாசதமானது எப்படித் தன்னை ஆட்கொண்டு தன்னிலைக்கு உயர்த்தி அதிலேயே சகஜமாக நிற்கும் ஸ்திதப்பிரக்ஞனாக ஆக்கியது என்பதை விளக்குகின்றார் மூன்று அண்ணாமலையார் திருக்கோயில் சிறப்பு அருள்மிகு அண்ணாமலையாரின் திருக்கோயில் ஓர் அற்புதப் படைப்பு தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு பெரிய திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று இக்கோயிலின் நிலப்பரப்பு ஏறக்குறைய இருபத்தைந்து ஏக்கர் ஆகும் மதில்கள் கோட்டைச்சுவர் போல் மிக உயர்ந்து கிழக்கு மேற்காக ஆயிரத்து அடி நீளமும் தெற்கு வடக்காக எழுநூறு அடி கொண்டுள்ளது கோயிலின் கிழக்கு வாயிலின் மேல் கட்டப்பட்டுள்ள ராஜகோபுரமானது தென்னாட்டில் இருக்கும் சிவாலய கோபுரங்கள் எல்லாவற்றையும் விட உயரமானது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்தை விட இது உயரமானது தஞ்சை பெரிய கோயிலின் விமானம் இருநூத்தி பதினாறு அடி அண்ணாமலையார் ராஜகோபுரத்தின் உயரம் இருநூத்தி அடி வாயிலின் அகலம் தொண்ணூத்தி அடியாகும் நீளம் நூத்தி அடி பதினோரு நிலைகள் கொண்டது மலையை பின்னணியாக கொண்டு கம்பீரமாக வானலாவி நிற்கும் இந்த ராஜகோபுரத்தை பார்த்தால் அண்ணாமலையை தன்னுள் அடக்கிக் கொண்டு அந்த மலைக்கே தான் ஒரு வாயிலாக நிற்பது போல் அவ்வளவு தோற்றத்துடன் காட்சியளிக்கும் கோயில் ஐந்து பிரகாரங்களைக் கொண்டது மொத்தம் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன இந்த கோபுரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும் அளவிற்கு அற்புதமான வரலாறு படைத்தவை இந்த கோயிலின் பஞ்சலோக உருவ மூர்த்திகள் உற்சவ மூர்த்திகள் பெரிய பெரிய உருவங்களில் அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு விக்கிரகமும் மிகச் உயிர் ஓவியம் போல் காட்சியளிக்கின்றன அவ்வளவு எழிலுடன் வார்த்தை எடுத்திருக்கிறார்கள் தெய்வச்சிற்பிகள் வாகனங்களின் சிறப்பு அதைவிட மேலோங்கி நிற்கின்றது இங்குள்ள பெரிய வெள்ளி வாகனங்கள் தென்னாட்டிலேயே முதலிடம் பெறுகின்றன அதிலும் ஐந்தாம் நாள் திருவிழாவில் வீதியுலா வரும் பெரிய வெள்ளி ரிஷபத்திற்கு ஈடு இணை இல்லை அதனுடைய கம்பீரமான எழில்மிகுந்த தோற்றமும் கண்களின் பெருமிதமும் காண்போரை பிரமிப்பில் ஆழ்த்தும் ஆற்றல் பெற்றவையாகும் அண்ணாமலையாருக்கென்றே அந்த அற்புத படைப்பு உறுப்பெற்றதோ என்று வியக்கும்படி இருக்கும் காஞ்சிபுரம் திருவானைக்காவல் திருவண்ணாமலை திருக்காலத்தி திருச்சிற்றம்பலம் அதாவது சிதம்பரம் ஆகியன முறையே மண் புனல் அனல் வாயு வானம் என்னும் பஞ்சபூத கஷேத்திரங்களாகும் இவற்றுள் அக்னி தலமாகியே திருவண்ணாமலை மூன்றாவது ஆகும் இந்த தலம் அக்னிக் கேத்திரம் என்பதற்கு இந்த கோயிலில் நடைபெறும் தீமிதி விழாவே சான்றாகும் ஆடிப்போறத்தன்று அம்மன் சன்னிதியின் முன்பாக தீ மிதிக்கும் வழக்கம் இன்றும் நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஆகம முறைப்படி பூஜை உள்ள வேறு எந்த சிவாலயங்களிலும் கோயிலுக்குள்ளே தீ மிதிப்பது கிடையாது அதேபோல சித்திரை வசந்த உற்சவத்தின் முடிவில் மூன்றாவது பிரகாரத்தில் மன்மத தகனம் நடைபெறுகிறது மற்ற கோயில்களில் நடைபெறும் உற்சவங்களில் மன்மத தகனம் உச்சந்தி கூடும் இடத்தில்தான் நடக்கும் இந்த இரண்டும் இந்த கோயிலின் தனிச்சிறப்பு இந்த கோயிலின் தலவிரம் மகிழமரம் ஆகும் இங்கேயுள்ள வல்லாளராஜனின் கோபுரம் பிரசித்தமானது இந்த கோபுரத்திலிருந்துதான் அருணகிரிநாதர் தன்னை மாய்த்துக் கொள்ள கீழே குதித்தார் அந்த கோபுரத்தின் கோஷ்டத்திலிருந்த முருகப்பெருமானவரை கரத்தில் ஏந்தி காப்பாற்றி திருப்புகழ் பாடும்படி மூத்தை தரு பத்தி என்று அடியெடுத்து கொடுத்து தடுத்து அட்கொண்டு அருள் பாலித்தார் அதனால் இந்த கோஷ்டத்தில் வல்லாள கோபுரம் கட்டிய வல்லாளக்கு குழந்தைச் செல்வமில்லை அந்த அரசனின் குறைதீர இறைவனே அவனுக்குக் குழந்தையானான் அரசன் நிறந்த பிறகு இறைவனே அவனுக்கு ஈமக்கடன்களைச் செய்யும் சடங்கும் ஆண்டுதோறும் நடந்து வருகிறது இங்கே கோயில் கொண்டிருக்கும் சிவலிங்கமானது சுயம்புலிங்கம் பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காலர் என்னும் சித்தரின் சமாதி இங்குள்ளது அண்ணாமலையின் வடக்கு திசையின் மேற்பகுதியில் இறைவனே சித்தவேடம் தாங்கி அருணகிரி யோகி என்னும் பெயருடன் விளங்குகிறான் என்று அருணாச்சல புராணம் கூறுகிறது தென்னாட்டில் சித்தர்கள் கோயில் கொண்ட இடங்களெல்லாம் மகோன்னத நிலையில் இருப்பதைக் காணலாம் தஞ்சை பெரிய கோயிலில் இருப்பது கருவூர் சித்தர் சமாதி மருதுமலையில் இருப்பது பாம்பாட்டி சித்தர் சமாதி பழனியில் உள்ளது போகர் சமாதி திருப்பதியில் கொங்கண சமாதி இப்படி இந்த சித்தர்கள் மிக்க சிறப்புடன் விளங்குகிறார்கள் முதல் பிராகாரத்தில் உள்ள பதினாறு கால மண்டபத் தூணில் உள்ள முருகனுக்கு கம்பத்து இளையனார் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்படுகிறது முருகன் இந்த தூணில் தோன்றிய வரலாறு மிகவும் சுவையானது பிரபல தேவராயன் என்னும் அரசன் திருவண்ணாமலையை அரசாண்டபோது சம்பந்தாண்டான் என்னும் பண்டிதன் அரசனுக்கு நெருங்கிய நண்பனாயிருந்தான் அவன் ஒரு தீவிர தேவி உபாசகன் அவன் தேவியை நினைத்தால் உடனே காட்சிக் கொடுப்பாள் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதனின் புகழ் ஓங்கி வளர்வதைக் கண்ட சம்பந்தாண்டான் பொறாமை கொண்டு அவரை அவமானப்படுத்தத் திட்டமிட்டான் அரசன் அவனுக்கு நெருங்கிய நண்பனாக இருந்ததனால் அரசனிடம் சென்று நான் அம்பிகையை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அதை போன்றே அருணகிரிநாதரால் முருகனை உங்களுக்கு காட்ட முடியுமா என்று கேளுங்கள் நான் அம்பிகையை உங்களுக்கு காட்டாவிட்டால் நான் என் மனைவி மக்களுடன் போய்விடுகிறேன் அருணகிரிநாதர் உங்களுக்கு முருகனை காட்டாவிட்டால் அவர் இந்த ஊரை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்தான் அரசனுடைய ஏற்பாட்டிற்கு அருணகிரியாரும் சம்மதித்தார் பந்தயம் ஆரம்பமாயிற்று சம்மந்தாண்டான் தீவிரமான உபாசனையினால் மானசீக பூஜைகள் செய்து அம்பிகையை காட்சியளிக்கும்படி வேண்டினான் அம்பிகை அவனுக்கு மட்டும் காட்சி அருளினாளே என்று தரிசனம் தரவில்லை சம்பந்தாண்டான் தோற்றுவிட்டான் அடுத்தபடியாக அருணகிரிநாதர் அரசனுக்கு முருகனைக் காட்ட வேண்டும் ஊனும் உள்ளமும் நெக்குருக எண்புருகும் அன்பால் பாடி பரவி முருகனை வந்தருளும்படி வேண்டி அருணகிரிநாதர் பலவாறு துதித்தார் ஆனால் முருகப்பெருமான் வரவில்லை காரணம் அன்னை பராசக்தியின் அன்பு பிடியிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் முருகனை காட்சி தரவிடாது கட்டிப் பிடித்துக் கொள்ளும்படி சம்பந்தாண்டான் வேண்டிக் கொண்டதினால் பக்தனுக்கு கட்டுப்பட்ட அம்பிகை அவ்வாறு முருகனை இறுக்கிப் பிடித்துக் கொண்டாள் சம்பந்தாண்டானின் சூழ்ச்சியை முருகன் அருளால் உணர்ந்த அருளகிரிநாதர் முருகப்பெருமானின் மயில் வாகனத்தை மனமாற வேண்டினார் அழகிய கோலமயில் அம்பிகையின் முன்னின்று தன் நீலனிற தொகையை விரித்து எழுள் ஆடியது அந்த அழகிய நடனத்தின் மனதை பறிகொடுத்த அம்பிகை தன் மைந்தனை பிடித்திருந்த பிடியை தளரவிட்டார் அப்போது அருணகிரிநாதர் அச்சலச்சேதனார் ஆட அகிலமேரு தானாட என ஆரம்பித்து மயிலுமாடி நீயாடி வரவேணும் என்று நெஞ்சுருகப் பாடினார் மறுகணமே முருகப்பெருமாடிக்கொண்டே வந்து கல் தூணில் காட்சி கொடுத்தான் அருணகிரிநாதரும் அரசனும் மந்திரிகளும் அங்கு கூடியிருந்த மக்களும் வந்து அற்புதக் காட்சியைக் கண்டு மெய்சிலிர்த்தனர் அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துவதே கம்பத்தேளியனாரின் திருக்கோலமாகும் வல்லாளராஜனின் கோபுரத்துக்கு அடுத்தாற் போல் இருப்பது கிளி கோபுரம் இந்த கோபுரத்தின் முதல் நிலையில் ஒரு கிளி உருவம் காணப்படும் சம்பந்தாண்டானின் தூண்டுதலினால் பிரபுட அருணகிரிநாதரை பாரியாத மலர் கொண்டு வரும்படி கேட்டார் அதற்கிணங்கி அருணகிரிநாதர் தன் உடலை விட்டு கிளி உருவம் தாங்கி மலர் கொண்டு வரச் சென்றார் அருணகிரிநாதர் இறந்துவிட்டார் என்று சூழ்ச்சியாகச் சொல்லி அந்த உடலை இணைத்துவிட்டான் சம்மந்தாண்டான் மலர் கொண்டு வந்த கிளி உருவத்திலிருக்கும் மருணிநாதர் தாம்பிட்டுச் சென்ற உடலை காணாமல் அந்த கிளி உருவமாகவே இருந்து கந்தர் அனுபூதி பாடி அருளியதாக வரலாறு கூறுகிறது இது கிளிகோபுரத்தின் சிறப்பு இங்கு மலையே சிவசுரூபமாதலால் இங்குள்ள அண்ணாமலையாரின் சந்நிதியின் முன் மண்டபத்தில் வைத்திருக்கும் பள்ளியறை சுவாமியும் குன்றின் உருவம் போல் மூன்றடுக்கு சிகரத்தின் மீது சிவலிங்கம் விற்றிருப்பது போல் செய்யப்பட்டிருக்கிறது இது இந்த ஆலயத்தின் மற்றொரு தனிச்சிறப்பாகும் வேறெந்த சிவாலயத்திலும் இந்த மேரு போன்ற அபூர்வ சிவசுரூப மூர்த்தியைக் காண முடியாது அங்குள்ள அர்த்தநாரீஸ்வர பஞ்சலோக விக்கிரகம் இந்த கோயிலைத் தவிர வேறெங்கும் கிடையாதென்று பெருமைப்படும்படி அவ்வளவு நேர்த்தியாகச் செய்திருக்கிறார்கள் தெய்வச் சிற்பிகள் ஆதியில் லிங்கோத்பவமானது இத்தலத்தில்தான் உண்டாயிற்று கர்ப்பம் கொண்ட பிரம்ம விஷ்ணுக்கள் இருவராலும் அடியோ முடியோ காண முடியாத அளவிற்கு ஜோதி உருவாகத் தோன்றிய உருவம்தான் லிங்கோத்பவம் எனப்படும் ஆகமமுறைப்படி கட்டப்படும் எந்த சிவாலயத்திலும் கர்ப்பகிரகத்தின் பின்புறத்துள்ள கோஷ்டத்தில் லிங்கோத்பவ மூர்த்தியை வைத்திருப்பார்கள் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாமலையாருக்குத் தவறாமல் தனி இடம் உண்டு இதேபோன்று திருஞானசம்பந்தரின் ஒவ்வொரு பதிகத்திலும் ஒன்பதாவது பாடல் அண்ணாமலையாருக்கு உரியதாகும் இதில்லாமல் அண்ணாமலையாருக்கென்றே தனிப்பதிகங்களும் பாடியிருக்கிறார் இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் தனக்கென்று ஒரு தனி கோயிலும் தனிப்பதிகங்களும் பாடப்பெற்றிருந்தும் ஒவ்வொரு கற்கோயிலும் சொற்கோயிலும் தனியிடம் பெற்று குன்றா புகழுடன் போற்றப்படுகிறார் அண்ணாமலையார் என்பதே இத்தலத்தில் முழங்கும் அண்ணாமலை கரோகரா என்ற முழக்கம் கடல் ஒலியையும் மிஞ்சி நிற்கும் என்கிறார் அருணாச்சல புராணம் பாடிய சைவ எல்லப்ப நாவலர் இந்த நாமத்திற்கு இன்னுமொரு விசேஷம் என்னவென்றால் சாதுக்கள் பெக்ஷையழுக்கத் தோலில் அன்னக்காவடியை சுமந்து கொண்டு இங்குள்ள வேளுதோறும் வாசும் வாசல் முன் நின்று அண்ணாமலை கரோகரா என்று கோஷிப்பார்கள் கோஷிப்பார்கள் என்பதில்லை சிதம்பரத்திலோ மதுரையிலோ திருவானிக்கோ திருவானிக்காவிலோ வேறெந்த ஊரில் அன்னக்காவடி எழுத்தாலும் அண்ணாமலை கரோகராதான் அண்ணம்பாலிப்பவன் அண்ணாமலையான் தான் அதனால்தான் ஆண்டி பெருத்தது அண்ணாமலை என்று ஒரு பட்டம் கூட சூட்டப்பட்டிருக்கிறது இதைப்போன்றே எந்த ஊரில் தேவாரம் பாடினாலும் யார் பாடினாலும் திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கி திருச்சிற்றம்பலம் என்று முடிக்க வேண்டும் இந்த இரண்டு மரபுகளும் அண்ணாமலையாருக்கும் நடராஜ் பெருமான தனிச்சிறப்புகளாகும் திருவண்ணாமலையின் நால்வராலும் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இந்த ஆலயத்தில் பல உற்சவங்கள் நடந்தாலும் முக்கியமானது கார்த்திகை தீபோத்சவான் பத்து நாட்கள் மிகச் சிறப்பாக நடக்கும் பிரம்மோற்சவம் இதுவே பத்தாவது நாள் மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலை உச்சியில் கார்த்திகை தீபம் என்று சொல்லப்படும் பெரும் திருவிளக்கை ஏற்றுவார்கள் மலையின் நான்கு திசைகளிலிருந்தும் சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அண்ணாமலை ஜோதியை தரிசிக்கலாம் சங்ககாலம் முதற்கொண்டே அண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது வழக்கில் இருந்திருக்கிறது கொன்றின் மேலிட்ட விளக்கு போல என்ற பழமையே சங்க நூல்களில் காணப்படுகிறது அம்பிகை இறைவனை அடைய வேண்டும் என்று அண்ணாமலையில் தவம் இருந்தபோது இறைவன் ஜோதி உருவாக காட்சியளித்து தன் இடபாகத்தையும் மருளினான் அந்த நன்னாளே கிருத்திகையுடன் கூடிய கார்த்திகை மாத பௌர்ணமி ஆகும் புராணம் கூறுகிறது அந்த நாளை நினைவியது கொண்டுதான் தொன்றுதொட்டு இறைவனின் ஒளியுருவாகிய ஜோதியை அண்ணாமலையின் சிகரத்தில் ஏற்றி வழிபட்டு வருகிறார்கள் கார்த்திகை தீபோத்சவம் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் எல்லா வாகனங்களும் வெள்ளியால் ஆனவை வாகனம் ஒவ்வொன்றும் சாமானிய உருவில் இல்லாமல் மிகப்பெரிய உருவில் செய்யப்பட்டிருக்கும் பஞ்சமூர்த்திகளும் வெள்ளி வாகனங்களின் மீது உலா வரும் அழகு கண்கொள்ளா காட்சி ஆகும் தீபோத்சவத்தின் பத்தாவது நாள் மாலை உச்சியில் தீபம் ஏற்றும்போது ஆலயத்தின் உள்ளே பஞ்சமூர்த்திகளுக்கும் ஒரே சமயத்தில் கற்பூர ஆரத்தி காட்டுவார்கள் அதே நேரத்தில் உள்ளே இருந்து அர்த்தநாரேஸ்வரர் அவசர கோலமாக முன்னே பரணி தீபம் வர பின்னே வெகு வேகமாக கொட்டு முழக்கத்துடன் வருவார் அங்கு எழுந்துகளிருக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் காட்சி கொடுத்து மலை தீபத்தையும் பார்த்துவிட்டு வந்த வேகத்தில் உள்ளே போயுடுவார் மவ்ும் மந்தாரமுமாயிருந்து மலை தீபம் தெரியாவிட்டால் தீபம் தெரியும் வரை ஓரிடத்தில் நிலையாக இல்லாமல் முன்னும் பின்னும் செலித்த வண்ணம் இருப்பார் இறைவனுடன் சேர்ந்து தான் இளம்பாகம் பெற்ற கோலாகலத்தை பஞ்சமூர்த்திகளும் காண்பதற்காக வந்து காட்சியளிப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது தென்னாட்டில் திருவண்ணாமலை தீபத் திருவிழா மிகப் பிரசித்தமான ஒன்று வாழ்நாளில் இந்த தீப தரிசனத்தை ஒரு பார்த்து பயன் அடைவது பிறவி எடுத்ததின் பயனாகும் அடுத்தபடியாக இடம்பெறுவது திருவூடல் உற்சவம் தான் இந்த உற்சவம் நடக்கும் வீதி திருவூடல் வீதி என்ற காரண பெயரை தாங்கி நிற்கிறது ஊழல் என்றால் சண்டை பிரிவு பிணக்கம் என்று பொருள் இந்த உற்சவம் தை மாதம் இரண்டாம் தேதி மாட்டுப் பொங்கல் அன்று அண்ணாமலையார் அம்பிகை சமயதிராய் நந்திக்கு தரிசனம் தந்துவிட்டு பிரிங்கி முனிவருக்கு மோட்சம் செல்கிறார் இந்த முனிவர் சிவனைத் தவிர வேறெந்த தெய்வத்தையும் ஏற்க மாட்டார் சிவனை வலம் வரும்போது அம்பிகையை நீக்கிவிட்டு ஈசனை மட்டும் வலம் வருவார் தான் தனியாக இருந்தால்தானே இந்த முனிவர் தன்னை நீக்கி ஈசனை வலம் வருகிறார் என்று அம்பிகை ஈசனுடன் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரியாக விளங்கினாள் அர்த்தநாரீஸ்வரராக கோலங்கொண்ட சிவனைக் கண்டதும் பிரிங்கி வண்டாக மாறி ஈசனின் திருமேனியைத் தொலைத்து சக்தியின் பாகமாகிய எலப்பாகத்தை நீக்கி சிவத்தின் பாகமான வலப்புறத்தை மட்டும் வலம் வந்தார் இதைக் கண்ட சக்திக்கு அடங்காத கோபம் ஒன்றிய பிரிங்கி முனிவரின் சரீரத்தில் உள்ள சக்தியின் அம்சமாகிய ஊன் உதிரம் தசை நரம்பு எல்லாவற்றையும் முற்றிலும் நீக்கி வெற்றெலும்பு கூடாக்கிவிட்டாள் முனிவருக்கு நிற்பதற்கே சக்தி இல்லை பக்தலின் அவலநிலையைக் கண்டு இறைவன் அவருக்கு மூன்றாவது கால் கொடுத்து உதவினார் அவருக்கு மோட்சம் கொடுக்க போன போதுதான் ஊடல் ஆரம்பமாயிற்று தன்னை வணங்காமல் ஒதுக்கிய பிரிங்கிக்கு மோட்சமளிக்க கூடாது என்பது சக்தியின் பிடிவாதம் ஈஸ்வரன் எப்படியாவது அம்பிகையை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை தூது தூது வெற்றி பெறவில்லை இறைவனுக்கு பக்தனை விடுவதற்கு மனமில்லை ஈஸ்வரியின் ஊடலையும் பொருட்படுத்தாது தன்னை நம்பிய பிரிங்கிக்கு மோட்சமளிக்கச் சென்றதும் அம்பிகை கோபமடைந்து திரும்பிச் சென்று விடுகிறார் பக்தனை ரட்சிக்க ஈஸ்வரன் எதையும் தியாகம் செய்கிறார் என்ற கருத்து இதனுள் அடங்கியிருக்கிறது அவன் தன் அடியார்களின் இளர்களைக் களைவதே கடமையாக உள்ளவன் அம்பிகையின் ஊடலையும் எண்ணி பார்க்காமல் தன்னையே எண்ணிக்கொண்டிருக்கும் சிவபக்தனாகிய பிரங்கிக்கு மோட்சம் அளித்தார் பிரங்கி மனிவருக்கு மோட்சம் அளித்து திரும்பிய அண்ணாமலையார் சுந்தரமூர்த்தியின் உதவியுடன் அம்பிகையின் ஊடலை தீர்த்து உண்ணாமுலையம்மன் சமேதராய் அடியார்களுக்கு தரிசனம் தந்து அருள்பாலிக்கிறார் நான்கு அண்ணல் ரமணர் ஆதியில் இந்த மலை அடியோ முடியோ காண முடியாத அளவிற்குத் தோன்றிய ஜோதி வடிவமாகும் அதன் பிறகு மலையின் உத்தர சிகரத்தில் ஒருவராலும் காண முடியாதபடி விளங்கிய சுரூபம் சித்தபடிவமாகும் இவை இரண்டுமே நம் ஊனக்கண்களால் காண முடியாதவை இந்த குறையை நீக்கும் பொருட்டு நாம் எல்லோரும் கண்டுகளிக்கும்படியாகத் திகழ்ந்த கோலமே ஸ்ரீ ரமணாவதாரம் ஆகும் மதுரையில் படித்துக் கொண்டிருந்த பள்ளிச்சிறுவனை தன்பால் ஈர்த்து மேலும் தன் புகழியை வானோங்கி விளங்கும்படி சிறப்பித்துக் கொண்டது அருணாச்சலம் அளவினிற் இந்த பாலனால் அண்ணாமலையின் புகழ் பாரத நாட்டுடன் மட்டும் இல்லாமல் அகில பரவி உலக அனைவரையும் இங்கு வந்து குவியும்படி செய்தது ஸ்ரீ ரமண பகவானின் அவதாரஸ்தலம் பாண்டிய நாட்டில் உள்ள திருச்சுழி என்னும் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் கல்வி பயின்றது சங்கத்தமிழின் இருப்பிடமாகிய மதுரையும்பதி ஆகும் இவர் ஐம்பத்து ஆண்டுகள் வாழ்ந்து நிரந்தரமாக இருந்து அருள் பாலித்த இடம் திரு ஆகும் இவருக்கு பிள்ளைப்பருவத்திலிருந்தே உள்ளத்தில் அருணாசல இருந்து வந்தது இதைப்பற்றி பிற்காலத்தில் பகவான் சொல்லும்போது இது எல்லோருக்கும் உள்ளதுதான் என்று நான் நினைத்திருந்தேன் பிறகுதான் தெரிந்தது இது நமக்கு மட்டும்தான் இருந்ததென்று என்று கூறுவார் இந்த தெய்வீக ஸ்ஃபுரணம்தான் சிறுவன் வெங்கடராமனை அண்ணாமலைக்கு ஈர்த்து பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியாக மாற்றியது பகவானுடைய எளிய தோற்றத்தை காணும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் கடும் குளிரிலும் உடுத்தியிருப்பது கௌபீனம் மட்டுமே அவர் அண்ணாமலைக்கு வந்து கோயில் பிராகாரத்தில் உள்ள எழுப்பை மரத்தடையில் இருந்த காலத்தில் கையோடு கையைச் சேர்த்தும் காலோடு காலை முடக்கியும் குளிரை தாங்கிக் கொண்டார் பிற்காலத்தில் அடியார்களின் வற்புறுத்தலின் பேரில்தான் ஒரு போர்வையைப் போர்த்தி கொண்டார் கடும் கோடையிலும் காலுக்குச் செருப்பு அணிவதில்லை கொளுத்தும் வெயிலானாலும் அதே மெதுவான நடைதான் வைராகியத்தைப் பற்றி பிறருக்கு போதிக்காமல் வழியில் நடந்துட்டிய உத்தம தியாகசீலர் இவரது நடை உடை பாவனைகள் எப்படி எளிமையாக இருந்தனவோ அதைப் போன்றே அவரது உபதேசங்களும் மிக எளிய முறையில் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து சிந்திக்கச் செய்யும் ஆற்றல் மிகுந்தவையாக இருக்கின்றன ஒரு சமயம் ஆசிரமத்திற்கு புதிதாக வந்த அன்பர் ஒருவர் பகவானை பார்த்து பகவானை இங்குள்ள அன்பர்கள் தங்களை ஏதோ கேட்பதும் நீங்கள் அவர்களுக்கு ஏதோ பதில் சொல்லுவதுமாக இருப்பதை பார்த்தால் எனக்கும் ஏதாவது கேட்க ஆசையாக இருக்கிறது ஆனால் எனக்கு எதுவும் கேட்கத் தெரியாதே நான் கடை தேர்வது எப்படி என்று ஏக்கத்துடன் கேட்டார் அதற்கு பகவான் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிறாயே அப்படி சொல்லுகின்ற அவன் யார் அவனைத் தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொண்டவன் ஆவாய் அதுபோதுமே கடைத் தேர்வதற்கு எல்லாம் தெரியுமென்று நினைக்கும் போது அகங்காரம் வளர்கிறது அதைவிட ஒன்றும் தெரியவில்லையே எப்படி கடை தேர்வது என்ற அறிவு தோன்றுவது எவ்வளவோ உயர்வில்லையா என்று பரிவோடு கூறினார் மற்றொரு சமயம் புதிதாக வந்த ஒரு பெண்மணி பகவானை பார்த்து சுவாமி எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது கேட்கலாமா என்று கேட்டார் என்ன வேண்டும் என்றார் பகவான் அதற்கு அந்த அம்மாள் மோக்ஷம் வேண்டும் என்றார் அதற்கு பகவான் ஓஹோ அப்படியா என்றார் அந்த அம்மாள் ஆமாம் சுவாமி எனக்கு எந்த ஆசையும் இல்லை மோக்ஷம் ஒன்று கொடுத்தால் போதும் என்றாள் பகவான் பொங்கி வந்த சிரிப்பையை சிரிப்பை அடக்கி கொண்டு சரி சரி நல்லதுதான் என்றார் உடனே அவர் எப்பவோ கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் இப்போதே கொடு கொடுக்க வேண்டும் சுவாமி கொடுக்கிறீரா போய்விட்டு வருகிறேன் என்று விளை பெற்றாள் ம் சரியா போச்சு என்றார் பகவான் அந்த பெண்மணி வாசற்படி தாண்டிய உடனே பகவான் அங்கிருந்தவர்களை பார்த்து மோட்சம் ஒன்று கொடுத்தால் போதுமாம் வேறொன்றும் வேண்டாமாம் அதென்ன மூட்டையா முடிச்சா கட்டி கொடுப்பதற்கு எந்த ஆசையும் இல்லையாம் இது மட்டும் ஆசை இல்லை போலிருக்கு மனதில் உள்ள ஆசாபாசங்களை நீக்கிவிட்டால் இருப்பது மோட்சம்தானே அதை யார் கொடுக்க முடியும் இதை உணர சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடித்தார் இதைப்போன்றே ஒருவர் பகவானை பார்த்து ஜீவனுக்கு கர்மம் எப்படி வந்தது என்றார் பகவான் முதலில் ஜீவன் என்றால் யார் என்பதை தீர்மானித்தால் பிறகு அதற்கு கர்மம் எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம் ஜீவன் என்றால் என்ன என்பது தெரியாது அதற்கு கர்மம் எப்படி வந்தது அந்த கர்மம் ஜீவனை ஒட்டி உள்ளதா விலகி உள்ளதா என்ற இவையெல்லாம் வேண்டாத சிந்தனைகள் வெளிமுகமாய் ஓடும் மனதை உள்முகமாக்கினால் இந்த குழப்பங்களுக்கு இடமே இல்லை என்று சுருக்கமான ஆழமான கருத்தை வளக்கினார் அண்ணல் ரமணர் தம்மை ஒரு நாளும் மகர்ஷி என்று கூறிக்கொண்டது கிடையாது எவரையும் தமது சிஷியன் என்று நினைத்ததும் யாராவது உபதேசிக்கும்படி வேண்டிக் யார் யாருக்கு உபதேசிப்பது என்று மறுத்து நான் ஞானி என்றால் எனக்கு அந்நியமாக அஜ்ஞானி என்றொருவன் இருப்பதற்கிடமே இல்லை அப்படியின்றி நானும் எல்லோரையும் போன்ற ஒருவனே எனும் பட்சத்தில் இந்த உபதேசத்தினால் பயன் ஏதுமில்லை மேலும் உபதேசம் பெற வேண்டும் என்று கேட்பவன் யார் அவனை விசாரித்தறிந்தால் அதுதான் உண்மையான உபதேசம் என்பார் அவர் ஞான ஆச்சாரியனாக போதகனாகச் செயல்பட மறுத்த போதிலும் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் சொல்லும் போதனாரூபமாகவே அமைந்தன அவர் சொல்வதை செயலில் நடந்து காட்டுவது அதிகம் அதுவே நமக்கு அரிய உபதேசம் ஸ்ரீ ரமணரின் உபதேசமானது உண்மையை அறிவதில் நாட்டமுள்ள அனைவருக்கும் அனைவரும் பின்பற்றக்கூடியதாகும் அவரது ஆன்மயா விசாரத்திற்கு இனம் மதம் மொழி எதுவுமே தடையில்லை அவர் வாதப்பிரதிவாதங்களை ஒருபோதும் விரும்பாதவர் அவர் சந்நிதியில் ஆண்டியும் அரசனும் சமம்தான் எளிய முறையில் அரிய உபதேசங்களை கூறி அடியார்களின் மனக்லேசங்களை நீக்குபவர் ஸ்ரீபகவான் ஐந்து ரமணன் யார் ஒருநாள் பகவான் ஹாலில் அடியார்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் தாம் விருபாக்ச காலத்தில் நடந்ததை பற்றிக் கூறிக்கொண்டிருந்தார் அப்படி சொல்லியபோது அமிர்தநாத யதீந்திரி பற்றி நினைவு பகவான் அமிர்தநாதர் ஒரு விசித்திரமான பிறவி அவருக்கு எல்லா விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகம் நான் மலைமையில் இருந்த காலத்திலேயே அப்பப்போ வந்து என்னுடன் கூட தங்கியிருப்பார் இவருக்கு சுவாமியின் மேல் மகிமைகளை நிறைய ஆரோபித்து கூறுவது மிகவும் பிடிக்கும் எனது சரித்திரத்தை மலையாளத்தில் எத்தனையோ மகிமைகளுடன் நிரப்பி எழுதினார் நாயனா அதை படிக்கச் சொல்லி கேட்டுவிட்டு போரும் போறும் என்று சொல்லி கெழித்து போட்டுவிட்டார் அமிர்தநாதர் ஒருமுறை வந்தபோது தான் விருபாட்ச கோயிலிருந்ததாகவும் அவருக்கு தன்னை ஏதாவது ஒரு மகிமை மிகுந்த அவதார புருஷனாக வேண்டும் என்ற எண்ணமும் அதை நினைவில் கொண்டு மலையாளத்தில் ஒரு பாட்டை எழுதி பகவான் வெளியே சென்ற சமயம் பார்த்து அவரது இருக்கையில் வைத்துவிட்டு சென்று விட்டார் அமிர்தநாதில் எழுதிய மலையாள பாட்டின் வினா பாடல் அருணாச்சல சிகரோபரி விருதாணுகுகையில் கருணாகர விருதாவளி பகவான் முனிரமணன் ஹரியோ சிவ குருவோ வர ருச்சியோ யகிவரணோ அறிவானுருகு கம்மம ஹிரதயே குரு மகிமா பொருள் அருணாச்சல சிகரத்தில் உள்ள புகழ்மிக்கதொரு குகையில் வசிக்கும் கருளிக் கடலாகி கீர்த்தி முனி ரமணன் விஷ்ணுவா சிவகுருவாகிய முருகனா சிவயோகியாகிய வரருச்சியா யதிசிரேஷ்டனா அதாவது வியாசரா யார் அருணாச்சல ரமணன் என்று குருவின் மகிமையை அறிவதற்கு எனது உள்ளத்தில் குதூகலம் எழுகின்றது பகவான் தொடர்ந்தார் நான் திரும்பி வந்து ஆசனத்தில் உட்காரும் போது பார்த்தால் இந்த மலையாளப் பாடல் அடங்கிய சீட்டு இருந்தது நானும் அவர் வருவதற்குள் அந்த பாடலின் கீழேயே அதே வருத்தத்தில் மலையாளத்தில் அதற்கு விடையாக ஒரு பாடலை எழுதினேன் பாடல் ஹரியாலிய பரஜீவ ரத ஹனீ ரஜகுஹையில் அரி பரமாதர பரலாயிருதி பரணார் குகையார் அறிவாம்பிழித்துரணி நிஜம் அறிவாய் அது வெளியாம் பொருள் ஹரி முதலாகிய அனைத்து உயிர்களின் இதயத் தாமரை என்னும் குகையில் அறிவுஸ்வரூபமாக ரமிக்கும் பரமாத்மாவே அருணாசர ரமணன் நெஞ்சிருகும் அன்பால் பரம்பொருள் விளங்கும் இதய குகையை அடைந்து ஞானக் திறந்து உண்மையை நோக்கினால் அது இப்பாடல் பிற்காலத்தில் ஸ்ரீ பகவானால் தமிழ் மொழிபெயர்த்து எழுதப்பட்ட ஹரியாதி இதர ஜீவதஹவாஜு குகையில் என்ற பாடலாகும் அமிர்தநாதருக்கு எழுதிய பதிலில் அனைத்து உயிர்களின் இதயத்தில் அறிவாக ரமைப்பவனே ரமணன் என்று பகவான் அறுதியிட்டுக் கூறினாலும் சில சந்தர்ப்பங்களில் பகவான் உயிரினங்களுடன் கூடி உறவாடுவதைப் பார்த்தால் அமிர்தநாதர் எழுதிய அத்தனைப் பெயர்களும் பகவானுக்குப் பொருத்தமே என்று தோன்றும் பகவானுடைய ஜீவகாரண்யம் எல்லை கடந்தது மனிதர்களை விட பசு பக்ஷி நாய் குரங்கு அணில் முதலான பிராணிகளே பகவான் அன்பை அதிகமாக கொள்ளை கொண்டன புலி சிறுத்தி போன்ற வனவிலங்குகளின் ரூபத்துடன் சித்த புருஷர்கள் வருவதாகவும் அவற்றை கண்டு பயப்பட வேண்டாம் என்றும் பக்தர்களுக்கு பகவான் சொல்லியிருக்கிறார் எந்தவொரு ஜீவனும் தன்னுடைய கர்ம சேஷத்தை அனுபவிப்பதற்கே வருகின்றன அதனால் அவற்றை வராமல் தடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார் தம் சந்நிதிக்கு வரும் பசு பக்ஷி குரங்கு நாய் எதுவானாலும் அவர் வந்திருக்கிறார் இவர் வந்திருக்கிறார் என்று கூறுவாரே என்று அது இது என்று சொல்லி அலட்சியம் செய்ததே கிடையாது உடனிருக்கும் தொண்டர்கள் யாராவது அவற்றை அலட்சியம் செய்தால் அதை சகிக்காமல் அதுதான் செயற்றங்கிறது மேலே பொறுத்து கொண்டிருக்கும் தோலை பார்க்கிறீர்கள் உள்ளே இருக்கிற ஆசாமியை பார்ப்பதில்லை தாம் உயர்வானவர்கள் அவர்கள் தாய்வானவர்கள் என்று நினைத்தவர்களை விரட்ட பார்க்கிறீர்கள் நாம் வந்த மாதிரி தான் அவர்களும் வந்திருக்கிறார்கள் நமக்கிருக்கும் உரிமை அவர்களுக்கு மட்டும் ஏன் கிடையாது என்று கடிந்து கொள்வதுடன் அவைகளுக்கு எந்த துன்பமும் நேராமல் பார்த்து கொள்வார் கருணாமூர்த்தியான பகவான் மலைமையில் இருந்த காலத்திலிருந்தே பகவானிடம் ஏராளமான குரங்குகள் தாராளமாக வந்து போகும் அவற்றுடன் பழகிய பகவானுக்கு அந்த குரங்குகளின் பாவனை வேதனைகள் தெரிவதுடன் அவைகளின் பாஷையும் புரியும் எப்பொழுதாவது குரங்குகளின் கூட்டத்தில் சண்டை மூண்டால் பகவான் தான் அவற்றிற்கு தீர்ப்பு கூறும் நடுவர் இரண்டு கட்சிகளும் பகவானிடம் வந்துவிடும் இரண்டு கட்சிகளின் வழக்கையும் கேட்டு சமரசம் செய்து சமாதானப்படுத்தி அனுப்புவார் பகவான் குரங்குகளுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவின் தொடர்பை பார்த்தால் தனியாக ஒரு வானர புராணமே எழுதலாம் அத்தனை சம்பவங்கள் நிறைந்துள்ளன இவையெல்லாம் ரமணலீலி என்ற தெலுங்கு புத்தகத்தில் விரிவாக எழுதப்பட்டுள்ளன தற்பொழுது பிராணமித்ர பகவான் பாகம் ரெண்டு என்ற உரையாடல் வடிவிலான தனிப்புத்தகமாகவும் ஸ்ரீ ரமணாசமத்தால் இவ்விஷயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குரங்குகளுக்கு பகவானிடம் உள்ள உரிமை அற்புதமானது நொண்டி என்று நொண்டி என்னும் குரங்கு பகவான் தொடையின் மீது உட்கார்ந்து கொள்ளும் அதற்கு சலுகை பகவான் அந்த நொண்டியை பார்த்து வேடிக்கையாக நொண்டி நீ ராஜாவானால் எங்களை மறந்து விடாதே என்று சொன்னாராம் பகவான் வாக்கு பதித்துவிட்டது நொண்டி ராஜாவாகிவிட்டான் ராஜாவாகிய நொண்டிக்கும் அவன் ராணிகள் மூவருக்கும் பரிவாரத்திற்கும் பகவான் ஆசிரமவாசிகளை விருந்தளிக்கச் சொன்னாராம் இந்த உறவை பார்த்துத்தான் ஸ்ரீராமனே ரமணனாக அவதரித்தான் என்று அமிர்தநாதர் ஹரியோ என்று சொல்வதற்கு காரணமாக இருக்கலாம் பசு லக்ஷ்மி கோஷாலையின் ராணி ஆசிரமத்தில் செல்வ மகள் லக்ஷ்மி மிகவும் புத்திசூக்மம் உடையவள் சாப்பாட்டு வேலை பலகார வேலை எல்லாம் அவளுக்கு நன்றாக தெரியும் வேலை தவறாமல் வந்து சாப்பிடுவாள் பகவான் தம் கையால் கொடுக்கும் வாழைப்பழங்களை கண்ணை மூடியவாறு ரசித்து சாப்பிடுவாள் மலை வாழைப்ப மலை வாழைப்பழம் என்றால் லட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும் யாராவது மலை வாழைப்பழம் சன்னிதிக்கு கொண்டு வந்தால் பகவான் பக்கத்தில் இருப்பவரை பார்த்து லக்ஷ்மிக்கு மலை வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு கொடுக்கலாம் எடுத்து வையுங்கள் என்பார் லட்சுமிக்கு பகவானிடம் இருக்கும் சலுகை வேறு யாருக்கும் கிடையாது ஆசிரமத்தின் நிலத்தில் மேய்வதற்கு அவளுக்குத்தான் அதிகாரம் லட்சுமியுடன் விஷமத்தனமும் உண்டு ஆசிரம தொண்டர்கள் ஏமாந்தால் கீரை பாத்திகளையெல்லாம் மிதித்து மேய்ந்து விழுவாள் அதை பார்த்த தொண்டர்கள் யாராவது அவளை கழிந்து கொண்டால் பகவான் பாத்திக்கு வேலி பாதுகாக்காதது உங்கள் தப்பு என்று அவளுக்கு வக்காலத்து கூறுவார் வெள்ளிக்கிழமை என்று முகத்தில் மஞ்சள் குங்குமமும் பூசி கழுத்திலும் கொம்பிலும் பூமாகளைச் சுட்டிக்கொண்டு அவள் ஹாலுக்குள் வருவதே ஒரு தனி அழகு வந்தவள் நேராக பகவானிடம் சென்று அவர் மடியில் முகத்தை வைத்துக் அசையாமல் நிற்பாள் பகவான் பரிவோடு அவளை தடவி கொடுத்து என்னம்மா என்று பொஞ்சி கொலவுவதை பார்க்க இரு கண்கள் போதாது சில சமயம் பகவானின் கையை தன் சொற நாக்கினால் நக்கிய வண்ணம் இருப்பாள் இருப்பாள் பகவான் கை சிவந்துவிடும் ஆனாலும் அவள் ஆசை தீரட்டும் என்று பேசாமல் இருப்பார் ஒரு மாட்டுப்பொங்கலின் போது சில பக்தர்கள் பகவானையும் லட்சுமியையும் சேர்த்து போட்டோ எடுக்க வேண்டும் என்றார்கள் எல்லோரையும் விலகச் சொல்லி லட்சுமியை கோசாலையின் நடுவிற்கு அழைத்து வரும்போது தலையை ஆட்டிக்கொண்டு ஒய்யாரமாக வந்த நின்றாள் பகவான் நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து லட்சுமியின் பக்கத்தில் நின்று கொண்டு எழுதுகையால் அவள் தலையையும் உடம்பையும் தழுவியவாறே இருமா இரு சரியா நில்லு என்று பகவான் சொன்னதும் புரிந்தது போல் அப்படியே அசையாமல் நின்றாள் பகவான் இடது கையை லக்ஷ்மியின் முதுகின் மேல் வைத்து வலது கையால் தலியை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தார் இரண்டு மூன்று போட்டோக்கள் எடுக்கப்பட்டன லக்ஷ்மியுடன் பகவான் கோசாலையின் நடுவில் நிற்பதை பார்க்கும்போது நந்தகோபக்குமாரனாகிய கோபாலகிருஷ்ணனைப் போல் காட்சியளித்தார் அமிர்தநாதரின் ஹரியோ என்ற வினாவிற்கு இதையும் சன்றாக கொள்ளலாம் பகவான் மலைமேதிருக்கும் காலத்திலிருந்தே மயில்கள் பகவானுடன் இருந்திருக்கின்றன இதை பற்றி பகவான் ஒரு சமயம் கூறியது நான் கந்தாசிரமத்திற்கு வந்த பிறகும் பழனிசுவாமி இருபாக்ச குகையிலேயே இருந்தார் மூப்பின் காரணமாக மலை ஏறி இறங்குவது சிரமமானதால் அங்கேயே இருந்தார் நான் தினமும் சாயந்திரம் இருபாக்ச குகைக்கு சென்று அவரை பார்த்துவிட்டு வருவேன் ஒரு நாள் பழனிசுவாமிக்கு உடல் நலம் இல்லை நான் கந்தாசிரமத்திலிருந்து பழனிசாமியிடம் வரும்போது தினமும் ஒரு மயில் என்னுடன் வரும் சரியாக ஒரு மணி நேரம் மாணவுடன் அந்த மயில் வந்து என் பார்த்து மூக்கால் கொத்திவிட்டு கந்தாசிரமத்தை நோக்கி பத்தளி நடந்துவிட்டு மறுபடியும் வந்து என் காலைக் கொத்தும் அதை பார்க்கும்போது எனக்கு அதனுடைய அவசரம் புரிந்துவிடும் அன்று நான் எங்கே பழனிசாமியுடன் தங்கிவிடுவேனோ என்று அது என்னை கந்தாசிரமத்திற்கு வாவென்று கூப்பிடுகிறது பழனிக்கோ நான் இங்கேயே இருந்தால் தேவலை என்று இருந்தது நான் என்ன செய்வது கந்தாசிரமம் வரும் வழியில் இந்த மயில் என்னை விடவே விடாது என்று கூறினார் பரோடா ராணி அனுப்பிய வெள்ளை மயிலை பற்றி சொல்லவேண்டாம் அதற்கிருந்த உரிமையும் சலுகையும் வேறெந்த மயிலுக்கும் இல்லை பகவான் பக்கத்திலேயே அதற்கு கூண்டு கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது பகவான் அதை ஆவ் ஆவ் என்று கூப்பிடும் அழகே அழகு பகவான் கோசாலை பக்கம் போனால் அங்கு ஒரு மயில் தலைவன் வருகையை தனியாக எதிர்பார்த்து கொண்டு நிற்கும் மலைப்பக்கம் போனால் அங்கு ஒரு மயில் ஆஜராக இருக்கும் பகவான் நடந்து செல்லும் இடங்களிலெல்லாம் இந்த மயில்களும் நடமாடிக்கொண்டிருக்கும் கோபுரத்திலும் கோயில் மதில்களிலும் நீல மயில்கள் நீண்ட தொகையுடன் உதவி வரும் அங்கங்கு தோகையை விரித்து ஆடிக் கொண்டிருக்கும் ஆசிரமத்தில் மயில் கூட்டம் ஏராளம் ஆசிரமத்திற்கு வரும் அடியார்களையும் முதன்முதலில் ஈர்ப்பது இந்தத் தோகை மயில்கள் தான் பகவான் கௌபியதாரியாய் ஷிரோமுண்டத்துடன் கையில் தடியை பிடித்துக் கொண்டு நிற்கும் காட்சியை பார்த்தால் பழனி தண்டாயுத பாணியைப் போலவே இருக்கும் மயில் வாகனாகிய முருகனே ரமணாவதாரம் என்பது பதற்கண்ட உண்மை இதைத்தான் அமிர்தநாதர் சிவகுருவோ என்று கேட்டிருக்கிறாரோ என்று தோன்றும் காவியகண்ட கணபதி முனிவரே தன்னால் என்று தெலுங்கு வெண்பாவை பகவான் ஏற்றி தந்திருக்கிறார் அதற்கான கணங்களையும் சந்தஸையும் எழுதி கொடுத்திருக்கிறார் இன்னும் எத்தனையோ இலக்கண நுணுக்கங்களை பல பண்டிதர்களுக்கு விளக்கியிருக்கிறார் என்றால் ஏன் அவரை வரருச்சி என்று சொல்லக்கூடாது பீடாதிபதிகளும் மடாதிபதிகளும் வந்து போற்றக்கூடிய ஏதிவரனாக பகவான் இருந்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது அமிர்தநாதர் கூறிய ஹரியோ சிவகுருவோ வரருசியோ, ருச்சியோ எதிவரனோ என்ற தொடர் பகவானுக்கு மிக மிகப் பொருத்தமானதாகவே தோன்றுகிறது